முதல் ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் படிக்கும் நமஸ்திரீ சங்கரானந்த குருபாதாம்பு ஜன்மனேம் சவிலாசமகாமோகன் கிராகக் கிராசைகர்மணேம் த்தி ஒன்று இந்த ஐம்பத்தி ஒன்றில் இந்த சம்ஸ்கிருதமும் தமிழ் இருக்க புக் இருக்குது பார்த்தீங்களா சம்ஸ்கிரு தமிழ் மட்டும் இருக்க புக்கில் கரெக்ஷன் இல்லை சம்ஸ்கிருதமும் தமிழ் இருக்க புக்கில் ஒரு கரெக்ஷன் இருக்குது குணக்ரியா ஜாதி திரவ்யஸ் இருக்குது திரவ்ய சம்பந்த அதில் சாவு கடுத்து யும் சேர்த்துக்கிறணும் தமிழில் இருக்கிறது மட்டும் சம்ஸ்கிருதத்தில் இல்லை சம்ஸ்கிருதம் தமிழ் சேர்ந்துருக்க புக்கில் தமிழில் கரெக்ஷன் இருக்குது ஐம்பத்தொன்று படிக்கலாம் மம் தீட்சியதா இணக்கவாஷும் ீய பஞ்சி முதல் அத்தியாய பிரத்தவிவேகம் இதில் ஆரம்பத்தில் ஆத்மா சச்சிதானந்த சுரூபம் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டு பிரம்மனும் சச்சிதானந்த ஸ்வரூபம் நானும் சச்சிதானந்த சுரூபம் என்று ஐக்கியப்படுத்தப்பட்டது பிறகு அதில் ஆனந்தம் சரியாக விளங்கவில்லை என்பதற்காக கேள்வி கேட்கப்பட்டது ஆனந்தம் ஏன் விளங்கவில்லை விளங்கியும் விளங்காமலும் ஏன் இருக்கிறது அதற்கு ஒரு தடை அறியாமை என்ற தடை இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அறியாமை என்ற தடை இருக்கிறது என்று சொன்னார் இந்த அறியாமையை விளக்குவதற்காக அறியாமை எங்கிருந்து வந்தது என்பதை காட்டுவதற்காக சிருஷ்டி தத்துவத்தை சொன்னார் சிருஷ்டியின் ஆரம்பத்திலேயே இந்த உலகம் படைக்கப்படும் ஜீவராசிகள் தோன்றும் அறியாமையுடன் தோன்றுகின்றான் அதற்காக பிரம்ம தத்துவம் ஏற்கனவே இருக்கு பிரகிருதின் ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தி அதுல சாத்விகம் ரஜோகுணம் தமோகுணம் சொன்னார் அதுல சாத்விக அம்சத்தை பிரதானமாக கொண்டு ஈஸ்வரன் வெளிப்பட்டார் இராஜச அம்சம் மலின சத்துவத்தை பிரதானமாக கொண்டு ஜீவன் வெளிப்பட்டான் அதில் அறியாமல் இருக்கிறது தமோகுண பிரதா தமோகுணத்தை பிரதானமாக வைத்து அந்த ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைத்தார் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷம சரீரம் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் படைக்கப்படுகிறது பிறகு இந்த அறியாமையை எப்படி நீக்குவது என்ற கருத்தை சொன்னார் அதற்கு ஒரு பூச்சி உதாரணமெல்லாம் சொல்லி அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்னன்னு சொன்னால் ஒரு சத்குருவின் வாயிலாக முறையாக கற்ற ஞான நிஷ்டையடைந்த குருவின் வாயிலாக பஞ்சகோஷ விவேகத்தின் வாயிலாக இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறியாமையை அகற்ற வேண்டும் சொல்லி பஞ்ச கோஷத்தை அறிமுகப்படுத்தினார் ஐந்து விதமான கோஷங்கள் இந்த ஐந்து விதமான கோஷங்கள் அதை ஆத்மாவிலிருந்து எப்படி பிரிப்பது என்பதற்காக சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார் அதில் சுலோகம் முப்பத்தி ரெண்டு ஏழிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் யுக்திபூர்வமான சிரவணம் நாற்பத்தி மூணிலிருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் வேதாந்த முறைப்படி சரவணம் சாஸ்திர ரீதியான சிரவணம் யுக்தினா அறிவுபூர்வமாக சிந்திச்சு பஞ்சகோஷத்திலிருந்து ஆத்மாவை பிரிக்கிறோம் அதுக்கு என்ன பார்த்தோம் அணுவிறுத்தி வியாவிறத்தி நியாயம் அன்வய எதிரேக நியாயம்னு ஒன்று பார்த்தோம் எது இல்லாவிட்டாலும் எது இருக்குமோ எது இருக்கும் பொழுது எது இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு நியாயத்தை சொன்னார் நிறைய வார்த்தைகள் பார்த்தோம் அந்த ஒரு மூணு நாலு கிளாஸில் பார்த்திங்கன்னா புது புது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறையா வந்துச்சு அதனால நிறையா பேர் கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருந்திருக்கும் வார்த்தை வார்த்தைகள்லாம் புரிகிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது இந்த சரீரம் மூன்று சரீரம் இல்லாவிட்டாலும் ஆத்மா இருக்கும் ஆத்மா இருக்கும் பொழுது மூன்று சரீரம் இல்லாமலும் இருக்கும் என்று நிரூபணம் செஞ்சார் அதுக்கு ஜாக்கிரதாவஸ்தை சொப்பன அவஸ்தை சுசுப்தி அவஸ்தை மூணையும் எடுத்துக்கிட்டு சமாதி அவஸ்தையை எடுத்து விளக்கினார் அதாவது ஜாக்கிரத்தில் சொப்பன அவஸ்தையும் உறக்க நிலையையும் சமாதி நிலையை எடுத்து பிரித்தார் பிரித்து ஆத்மா வேறு இந்த சரீரம் வேறு பஞ்சகோஷம் வேறுனு பிரித்து அதை நிலைநாட்டினார் யுக்தி பூர்வமாக பிறகு வேதாந்தப்படி உபனிஷதங்களின் படி நிலைநாட்டுவதற்காக தத்துவமசி என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டார் தத்துவமதி என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை என்ன பண்ணார் லக்ஷணையால் விளக்கினார் அதற்கு பார்த்தோம் பாகத் தியாக லட்சணம் விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டும் விடாத லட்சணம்னு பார்த்தோம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கவுனி முக்கிய விருத்தி கவுனி விருத்தி வியஞ்சனா விருத்தி லட்சணா விருத்திலாம் நம்ம நிறையா பார்த்தோம் இல்லை இந்த லக்ஷணா விருத்தியில் விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டும் விடாத லட்சணம் இந்த சாஸ்திரத்தில் பயன்படுத்தக்கூடியது விட்டும் விடாத லட்சணம் பாகத்யாக லட்சணம் அதில் எப்படி பார்த்து பிரிச்சம்னு சொன்னால் தத் துவம் அசி தத்துனா அது அதுனா என்ன கடவுள் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன்ட்ட என்ன இருக்குன்னு சொன்னால் பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்கு பிறகு சத்துவ குணப்பிரதானமான மாயை இருக்கு அது அறிவுஸ்வரூபமாக இருக்குது நிமித்த காரணமாக இருக்குது தமோ குண பிரதான மாயை இந்த சிருஷ்டியாக வந்திருக்கு இது ரெண்டும் பிரம்மத்தோடு சேரும் பொழுது ஈஸ்வரன் ஆகிறார் அது தத்தினுடைய நேரடியான பொருள் துவம் என்பதின் நேரடியான பொருள் நீ ஜீவன் நம்மளுடைய நேரடியான பொருள் என்னன்னா நம்மட்டையும் பிரம்ம தத்துவம் இருக்குது அது கூட அந்த இரஜோகுண பிரதானமான மாயை சேருது அது அறியாமையோடு இருக்கு அது சேர்ந்தவுடன் ஜீவன் ஆகின்றான் இந்த பிரம்மன் பிளஸ் சத்துவகுண பிரதானம் பிளஸ் தமோகுண பிரதானம் பிரம்மன் பிளஸ் இரஜோகுண பிரதானம் இந்த பிரம்மனை விட்டுட்டு மிச்சம் இருக்க ரெண்டி நீக்கி ஆச்சு எஞ்சி இருப்பது பிரம்மன் மட்டுமே அப்படிங்கிறத நிலைநாட்டினார் ஜீவ பிரம்ம ஐக்கியம் இதுக்கெல்லாம் நிறைய நம்ம விளக்கம் பார்த்து முடிச்சிட்டோம்னா சுருக்கமாக ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு வரேன் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறேன் இதுக்கு உதாரணம் சொன்னார் நாற்பத்தி ஏழு சோயம் தேவதத்தகை என்பது போல அவனே இவன் என்று சொன்னார் அவனே இவன் சின்ன வயசில் அஞ்சு வயசில் பார்த்தவனே இருபத்தஞ்சு வயசில் பார்க்குறோம் அஞ்சு வயசில் ஒரு இடத்துல பார்க்குறோம் இருபத்தஞ்சு வயசில் ஒரு இடத்துல பார்க்குறோம் அஞ்சு வயசில் பார்க்கும்போது காலை வேற இருபத்தஞ்சு வயசுல பார்க்கும்போது காலம் வேறு அவனுடைய உருவம் வேற உடை வேறு எல்லாம் மாறியிருக்கு ஆனால் அவனே இவன் சொல்கிறோம் அப்போ என்ன பண்ணுறான் அந்த அஞ்சு வயசில் பார்த்த அவன் அந்த இடத்தையும் அந்த காலத்தையும் அந்த ரூபத்தையும் விட்டு விட்டுறான் அந்த ஜீவனை மட்டும் எடுத்துக்கிறோம் வேறொரு இடத்துல பார்க்குறோம் அப்போ அந்த இடத்தையும் விட்டுறணும் அந்த காலத்தையும் விட்டுணும் அந்த ரூபத்தையும் விட்டுட்டு சொன்னாத்தான் அவனே இவன்கிறது பொருந்தும் இல்லாட்டி பொருந்தாது ஏன்னா இப்போ இருபத்தஞ்சி வயசுல இளைஞனாக இருக்கான் பேண்ட் சூட்டெல்லாம் போட்டிருக்கான் அஞ்சு வயசில் ட்ரௌசர் ஷூட்டோட அப்போ பார்த்த காலம் வேற இப்போ பார்த்த காலம் வேற அந்த இடம் வேற இந்த இடம் வேற அந்த உருவ வேற இந்த உருவ வேற ஆனால் அவனே இவன் சொல்றான் எப்படி சொல்ல முடியுது நம்மளால அதை விட்டாத்தான் சொல்ல முடியும் ஜீவனை மட்டும் எடுத்தா சொல்ல முடியும் அது மாதிரி அதுவே நீ அந்த பிரம்மனே நீ அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சேர்ந்து தத்துவத்தை விடணும் அது பொய்யா இருக்கு உண்மையா இல்லை மாயா தத்துவம் நம்மகிட்ட பொய்யா இருக்கு இந்த உடல் மனம் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு இது எப்பயுமே இருக்கிறதில்ல தூக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா உடல் உணர்வே இல்லை அதை பார்த்த முதல்ல யுக்திபூர்வமாக பார்க்கும்பொழுது இதை நீக்கிவிட்டால் இருப்பது பிரம்மன் மட்டுமேன்னு சொல்லி அதை நிரூபணம் பண்ணார் சாஸ்திர ரீதியாக நாற்பத்தி பிறகு நாற்பத்தி ஒம்போதுலேருந்து மனநம் ஆரம்பித்தது அதாவது சாஸ்திரம் வந்து நீ கடவுளாக இருக்கிறாயின்னு சொல்லுது அதை யுக்திபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம் பிறகு சாஸ்திர ரீதியாக புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டு நானும் பிரம்மனும் ஒன்று என்னுடைய உண்மையான சொருபம் பிரம்மன் என்ற அறிவு வரும் வரை சிரவணம் நட்பு அறிவு வந்தாச்சு அதுக்கு பிறகுதான் பிரச்சனை வருது மனநம் இங்கே சந்தேகம் வருது சந்தேகம் என்ன புரிஞ்ச விஷயத்தை யாராவது குழப்பி விட்டுருவாங்க உலக விவகாரங்களே நேராக குழப்புறது உண்டு அன்றைக்கி சொன்னேன் இல்லை வீட்டிலேயே ஒரு விஷயத்தை படிக்கிற விஷயத்திலோடு ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பான் இது இந்த படிப்பு படித்தா நல்லது பையனுக்குன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணிடுவார் இந்த படிப்பு நல்லது இல்லைன்னு குழப்பி விட்டுருவார் பிறகு குளம்போம் இது படிக்கிறதா அது படிக்கிறதா பையனை எங்கே சேர்க்கறதெல்லாம் குழப்பம் அது மாதிரி நான் ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது நிற்குணமான பிரம்மனே நான் அப்படின்னு சொல்லி நிறுவனம் பண்ணின பிறகு எதிர்கேள்வி மற்ற மதத்தை அவர்கள் குழப்பிறாங்க இந்த எப்படியெல்லாம் சந்தேகம் வருங்கிறதுக்கு தான் இந்த பஞ்சதசி நூலே இந்த நூல் முழுதுமே அப்படித்தே இருக்குது ஆறாவது அத்தியாயத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பாரத தேசத்தில் எத்தனை விதமான மதங்கள் இருந்துச்சோ அத்தனை மத கருத்துக்களையும் சொல்லி நிராகரம் பண்ணுவார் தப்பு தப்பு அத்வைதமே இறுதியானதுன்னு சொல்லி நிறுவனம் பண்ணுவார் அரை அத்தியாயத்தில் கடைசியில் வரும் அவ்வளவையும் நிராகரணம் பண்ணுவார் இந்த மனநகர்ந்தம்னே பேர் இந்த பஞ்சதிக்கு இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் இந்த அத்தியாயத்தில் ரொம்ப சுருக்கமாக ஒரு சின்ன சந்தேகத்தை மட்டும் சொல்லி நிவர்த்தி பண்ணுறார் மற்ற அத்தியாயங்கள் நிறையா நிறைய சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே போவார் ஏன்னா இது வேதாந்தத்தினுடைய சாரத்தை முழுசாக அந்த அத்தியாயத்தில் சொல்கிறதுனால ஒரே ஒரு சந்தேகம் வந்து சொல் கேட்குற அதாவது நீ பிரம்மண விளக்கண லட்சணையால் விளக்குன லட்சியார்த்தத்தை கொண்டு விளக்குன அந்த பிரம்மன் நிர்குணமா சகணமானு கேட்குறேன் குணமுடையதா குணமற்றதா குணமுடையதுன்னு சொன்னால் குணமுடையதுன்னு அனிச்சியம் சொல்லிக்கிட்டு இருக்க குணம் இல்லாததுன்னு சொன்னால் குணம் இல்லாமல் ஒரு வஸ்துவே கிடையவே கிடையாது அது பார்க்கவே இல்லை நான் அப்படி ஒரு வஸ்து பார்த்ததே இல்லை அது ஏதோ சம்பந்தம் இருக்கணும் குணம்னா நீ அசங்கம் சொல்றீங்க பிரம்மத்தை ஒன்று கூடையும் சம்மந்தப்படுத்தாது ஒரு குணத்தையும் இல்லாத அது எப்படி லட்சணையால் வளர்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க அதை எப்படி வளர்க்க முடியாது அப்படின்னு பார்த்ததையெல்லாம் அது சம்பவிக்கவும் சம்பவிக்காது அப்படி பிரம்மனுங்கிற ஒரு வஸ்து இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு புரிவதற்காக கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இருக்குது உண்டக மண்டகம் கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இருக்குது இந்த முதல்ல என்ன சொல்கிறாரு இவன் சும்மா வீம்பு கேட்குறான் அப்படின்னு அவனை மடக்கிறார் என்ன மடக்கிறாருன்னா இவர் கேள்வி கேட்குறார் நீ குணமாக சகுணமா நிர்குணமான கேட்ட குணமுடையதா குணம் இல்லையான்னு கேட்ட நான் உனையை திருப்பி கேள்வி அக்கின் குணம்னு ஒன்று சொன்னேன் அதனை முதல் விளக்கு பார்ப்போம் அப்படின்னா குணத்தை முதல் விளக்கு அப்படின்னார் அதுக்கு என்ன சொன்னார்னா நீ குண ஏதாவது ஒரு குணம்ங்கிறது ஒரு பொருளை சார்ந்ததே இருக்கும் அந்த பொருளை சார்ந்த குணத்தை விளக்கணும்னா அஞ்சு தோஷம் நான் சொல்லிருவேன் நீ எப்படி விளக்குனாலும் சரி அதுல அஞ்சு தோஷம் நான் சொல்லுவேன் வியாகாத தோஷம் ஆத்மாசிரய தோஷம் அஞ்சோன்யாசிரிய தோஷம் சக்கரக தோஷம் வியாகாத தோஷம் சொல்லி அஞ்சு தோஷத்தை சொன்னார் அதெல்லாம் விரிவாக பார்த்துட்டோம் இப்போ திருப்பி விளக்க வேண்டியதில்லை பொது சுருக்கமாக சொல்கிற அதாவது குணம் குணமுடையதை சார்ந்ததா குணம் இல்லாததை இவர் கேள்வி எக்கிறார் குணத்தை விளக்குறதுக்கு குணம் குணம் இல்லாததை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே வியாகாத தோஷம் வரும் ஏன்ியாகாத தோஷம்னு என்னான்னு முதல்ல புரிஞ்சுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா அது போன கிளாஸ் கொஞ்சம் டஃபாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸ்டஃபாக இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க அதனால் இதை கொஞ்சம் நான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த கிளாஸை அதாவது நான் ஊமை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் இது என்ன நான் ஊமைன்னு சொல்ல முடியுமா யாராவது சொன்னால் என்ன அர்த்தம் ஊமை இல்லைன்னு அர்த்தம் இது கான்ட்ரடிக்ஷன் இது வந்து முரண்பாடாக இருக்கும் செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் பேர் நான் தூங்கி கொண்டிருக்கின்றேன்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை இதுக்கு பேர் வியாகாத தோஷம் பிறகு குணத்தோடு சம்மந்தப்படுத்தி பார்ப்போம் பிறகு ஆத்மாசிரய தோஷம் செல்ஃப் டிபெண்டன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது உன்னை விளக்குறதுக்கு தன்னையே சொல்கிறது நீ எங்கே நிற்கிறேன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கறான் நான் என் மீதே நிற்கிறேன் என் தோல் மீதே நான் நிற்கிறேன்னு சொன்னால் இது எப்படி இருக்கும் இப்படி ஒரு பதில் சொன்னால் இதுக்கு பேர் ஆத்மாசிரய தோஷம்னு பேர் அதாவது இந்த விதை ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாம் ஒரு மரம் பக்கத்தில் இருக்குது அந்த மரத்துலேருந்து பறித்து மாம்பழத்தை சாப்பிட்றோம் இந்த மாம்பழம் எங்கேயிருந்து இந்த மாம்பழத்துக்கு இந்த மரத்துக்கு விதை இருக்குது பார்த்திங்களா இது எங்கேருந்து கொண்டு வந்து நட்டைங்க அப்படின்னு கேட்குறோம் இந்த மரத்துலேருந்தே கொண்டு வந்த சொல்ல முடியுமா அப்படி சொல்லி விளக்குனா அதுக்கு பேர் ஆத்மாசிரய தோஷம் பிறகு அந்யோன்யம் நீ எங்கே நிற்கிறேன் நான் மேஜை மேலே நிற்கிறேன் மேஜை எங்கே நிற்குது என் மேலே நிற்கிது இதெல்லாம் தோஷத்தை பற்றி பொதுவாக சொல்கிறேன் இப்போ குணத்தோட கம்பேர் பண்ணலாம் இது வந்து என்னென்னா அஞ்சோஞ்யம் மியூச்சுவல் டிபெண்ட்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை வளர்க்கறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அதை விளக்கிற திருப்பி அதே வார்த்தையே சொல்கிறது இப்போ கமனம் என்றால் என்னென்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது கமனம்னா சலனம்ங்கிறான் இவனுக்கு சலனம் சலனம்னாலே புரியலை அப்போ சலனம்னா என்னான்னு கேட்டால் திருப்பி கவனத்தை சொல்கிறேன் திருப்பி அங்கேயே கொண்டு வந்துடுறது அப்படித்தான் வளர்க்குறான் அப்படி வளர்க்குனா அதுலேயும் நம்மளுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை புரியாது அஞ்சோன்ய ஆசிரயம் அடுத்தது சக்கரகம் சக்கரகம்னு சொன்னால் சுற்றி சுற்றி வர்றது சிமிகி சிமிகின்னா கிளின்னு அர்த்தம் அதை சிமிகின்னு கிளின்னு சொன்னால் கிளின்னு சொன்னால் கூட புரியாது சில பேர் அப்போ வேறு ஒரு லாங்குவேஜில் இருக்கிறாரு வச்சுக்கங்க சிமிகிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அதுக்கு என்னென்னா சிமகன்னு ஒரு வார்த்தை இருக்குது சிமிகின்னா சிமகன்னு சொல்கிறார் சிமகன்னா என்னென்னு கேட்டால் ஒரு வார்த்தை இருக்குது சுகன்னு சொல்கிறார் சுகன்னா திருப்பி சிமிகின்னு சொல்லிடுறாரு எப்படி புரியும் சுத்தி வர்றது இதுக்கு பேர் சக்கரக பிறகு இன்னொன்று இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம் உங்கள் வீட்டுக்கு வழி என்ன ஏதாவது திருப்பி சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு வழி என்னன்னு கேட்டால் ஆகாசத்தில் இருக்க வீடு அங்கே வாங்கன்னு சொன்னால் வியாகார தோஷம் ஆகாசத்தில் வீடு இருக்குமா அதை முரண்பாடாக சொல்கிறது உங்கள் வீட்டுக்கு வழி என்னன்னு கேட்டால் என் வீட்டுக்கு வாங்க நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வழி என்னன்னு கேட்குறேன் என் வீட்டுக்கு வாங்க உங்கள் வழியை சொல்கிறேன் இது ஆத்மாசிரிய தோஷம் பிறகு என்ன சொல்கிறான் உங்கள் வீட்டுக்கு வழி என்ன கிருஷ்ண வீட்டுக்கு போங்க கிருஷ்ண வீட்டுக்கு எப்படி போகிற என் வீட்டுக்கு வாங்க வழி சொல்கிறேன் அந்யோன்யாசிரயம் பிறகு திருப்பி இன்னும் சுற்றுறது எங்கள் வீட்டுக்கு வழி என்ன கிருஷ்ண வீட்டுக்கு போகும் கிருஷ்ண வீட்டுக்கே வழி தெரியாது சொல்லுங்கன்னா ராம வீட்டுக்கு போங்க ராம வீட்டுக்கு வழி ஏன் வீட்டுக்கு வாங்க திருப்பி நாலஞ்சு இடம் சுற்றி இங்கேயே அப்படியே இல்லை வழி கேட்குறேன் அதுக்கு அவர் வீட்டை சொல்கிறது ராம் கிருஷ்ணனுக்கு ராமர் வீட்டுக்கு போ ராமர் வீட்டுக்கு சுந்தர் வீட்டுக்கு போ சுந்தர வீட்டுக்கு போனால் இன்னொரு பேர் இப்படியே போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது அனவஸ்தா தோஷம் கோழி எங்கேருந்து வந்துச்சு இந்த முட்டையிலேருந்து இந்த முட்டை எங்கேருந்து வந்துச்சு இன்னொரு கோழியிலேருந்து வந்துச்சு அந்த கோழி எங்கேருந்து வந்துச்சு இன்னொரு முட்டையிலேருந்து வந்துச்சு இந்த கோழி முந்தினதா முட்டை முந்தினா கேள்வி வைக்கிறோம்ல இதுக்கு பேர் வியாக அனவஸ்தா தோஷம் முடிவின்றி செல்லுதல் இந்த சிருஷ்டியே அப்படித்தான் சொல்வாங்க இது இதுலேருந்து வந்துச்சு கேட்டுக்கிட்டு உங்காய் அப்பா யார் அவருடைய அப்பா யார் அவருடைய அப்பா யார் அவருக்கு யார் காரணம் அவருக்கு யார் கண் போய்கிட்டே இருக்கும் எங்கள் லட்சம் இதுக்கு பேர் அனவஸ்தா தோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த அஞ்சு தோஷத்தை பார்த்து குணத்தோட கம்பேர் பண்ணி சொன்னார் குணத்தோட சொல்லும் பொழுது என்ன சொன்னார்ன்னு சொன்னா நீ குணம்னு ஒன்று விளக்கணையே அந்த குணம் குணமுடையதை சார்ந்ததா குணம் இல்லாததை சார்ந்ததா ஒரு பொருள் குணத்தோட சேர்ந்ததே இருக்கும் ஆனால் அந்த குணம் அந்த பொருள் குணமுடைய பொருளை சார்ந்ததா குணம் இல்லாத பொருளை சார்ந்ததா வெள்ளை நிறம் வெள்ளை நிறமற்ற பொருளைச் சார்ந்ததா வெள்ளை நிறம் உடைய பொருளைச் சார்ந்ததா வெள்ளை நிறம் வெள்ளை நிறமற்ற பொருளை சார்ந்ததுன்னு சொன்னால் வியாகாதம் சொல்ல முடியுமா அப்படி வெள்ளை நிறம் வெள்ளை நிறமற்ற பாலை சார்ந்தது இது பொருந்துமா இதுக்கு பேர் வியாகாத நீ வெள்ளைங்கிற ஒரு குணத்தை விளக்கணும்னா அது எந்த பொருளை சார்ந்திருக்கோ அது குணமோடு இருக்க குணம் இல்லாமல் இருக்கா குணமோட இருக்குன்னு அந்த குணத்தை வச்சுட்டேன் இந்த குணத்தை வளர்க்குறேன் குணம் இல்லைன்னு சொன்னால் சொல்ல முடியாது அப்போ குணம் குணம் உள்ள சார்ந்து இருக்கவே முடியாது குணம் உள்ளதை சார்ந்துருன்னு சொன்னால் அந்த குணம் எப்படி அந்த குணம் இது எதுவும் ஒன்றா அதுக்கேற்க நிறைய உதாரணம் சொன்ன பால் இருக்கு வெள்ளை எப்படி இருக்கும் பால போல் இருக்கும் வெள்ளை நிறமுடைய பாலை வெள்ளை நிறமற்ற பாலைன்னு சொன்னால் வியாகாத தோஷம் வந்துடும் இந்த வெள்ளைங்கிற குணத்தை வளர்க்குறதுக்கு இல்லை வெள்ளைங்கிறது வெள்ளை நிறமுடைய பாலைத்தையும் சேர்த்து அந்த வெள்ளை எப்படி இருக்கும் அந்த வெள்ளை நிறமுடைய பாலைன்னு சொல்கிறியே அந்த வெள்ளை எப்படி இருக்கும் அந்த வெள்ளை கொக்கு போல் இருக்கும் அந்த கொக்கில் இருக்க வெள்ளை எப்படி இருக்கும் வெள்ளையே புரியலை இல்லை மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் இப்படியே போல் திருப்பி அந்த வெள்ளை எப்படி இருக்குன்னா வெள்ளையாகத்தான் இருக்கும் சுற்றி வர்றது ஒன்று ரெண்ட சொன்னால் அநோன்யம் மூணு சொன்னால் சக்கரகம் போய்கிட்டே இருந்தால் வியாகாத தோஷம் இப்படி குணத்தையே உன்னால் வளர்க்க முடியாது நீ எப்படி குணமாக நிர்குணமானு கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்னு சொன்னால் அம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் குணம் ஒரு செயல் எடுத்துக்க ஒரு சம்பந்தத்தை எடுத்துக்க ஒரு இனத்தை எடுத்துக்க எதை எடுத்தாலும் நீ வந்து விளக்கவே முடியாது எதை சொன்னாலும் இந்த அஞ்சு தோஷத்தை நான் சொல்லிடுவேன் கார் இந்த உலக விஷயங்கள்லையே செயல் அதில் சொன்னார் செயல் முதலியன்ற செயல் ஜாதி சம்பந்தம் எல்லாம் சொன்னார் அதில் செயலை மட்டும் நம்ம உதாரணம் பார்த்தோம் செயல் ஒரு நகருதல் கார் வந்து நகருதல் நகருதல் என்பது என்ன நகருதல் என்பது காரை சொல்ல கார் வந்து நகருதலை அப்படின்னு சொல்கிறோம் நகர்தல் என்பது நகரும் காரை சார்ந்ததா நகராத காரை சார்ந்ததா நகர்தல் ஒரு செயலை விளக்கணும் அது ஒன்றுமே புரியாதவங்களுக்கு விளக்குறது இதில் அன்றைக்கு ஒரு இது சொன்னேன் இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே விளக்கவே முடியாது எதையுமே ஆனால் விரிஞ்சு எல்லாம் எப்படியும் புரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் கேள்வியை கேட்டால் எப்படி புரிஞ்சம்னே சொல்ல முடியாது சாதாரண ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சோம்னே சொல்ல முடியாது ஆனால் புரிஞ்சுட்டு விவகாரம் நடத்திக்கிட்டு இருக்கோம் வாக்கு இது அதாவது வாதம் பண்ணுறது மாதிரி இருந்தால் எந்த விஷயத்துக்கும் பயிர் சொல்ல முடியாது நகருதல் என்பது நகரும் காரை சார்ந்த நீ காரை சொல்லி வளர்க்குற அந்த காரில் நகருதல் இருக்கா இல்லையா நகர்தல் இல்லாத காரை நகருதல் சார்ந்ததுன்னா அது காண்ட்ற முரண்பற்றோம் நகருதல் என்பது நகரும் காரை சார்ந்ததுன்னு அங்கேயே ஒரு நகருதல் தான் நீ வளர்க்குற நீயே அதுக்கு நகர்தலுக்கு நகர்தலத்தையும் சொல்றது இல்லை அது வேற நகர்தலுக்கு இன்னொன்று சொல்றான்னா நகரும் கார் வேற இன்னும் நகரும் வேற லாரியை சார்ந்ததுன்னு சொல்றேன் வச்சுக்கோ அந்த நகர்தல் என்ன இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் உலகத்துல எந்த ஒரு பொருளையும் விவஸ்தையே இல்லை விளக்கவே முடியாது என்பதை என்ன பண்ணார் அதில் விளக்குறாரு பிறகு என்ன சொன்னார்னா விளக்க முடியும் முறையாக அவர் பதில் சொன்னார் எப்படி விளக்க முடியும் சொன்னார் சொன்னா சம்பந்தம் அதாவது ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு அதை வச்சு விளக்க முடியும் பொதுவாக உலகத்தில் எந்த சம்பந்தம் இல்லை ஆனா ஒரு சம்பந்தம் இருக்கு சத்தியமித்தியா சம்பந்தம் அப்படின்னார் சத்தியமித்தியா சம்பந்தத்தின் மூலமாக இதை விளக்க முடியும் அப்படின்னு முறையான பதிலாக சொன்னார் அதில் என்ன சொன்னார் சொன்னா ஒரு பொருள் மீது ஒரு பொய்யா ஒரு சம்பந்தம் இருக்கு அதை வச்சுக்கிட்டு விளக்கலாம் சொன்னார் அதுக்கு நம்ம போனோட உதாரணம் எல்லாம் பார்த்தோம் அதாவது அதிஷ்டானம் அத்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒன்று உண்மையா இருக்கு ஒன்று பொய்யா இருக்கு பானை மண் மண்ணு மேல பானைங்கிறது அத்தியாசம் செய்யப்பட்டிருக்கு சம்பந்தம் இருக்கு ஒரு வகையில் பார்த்தா ஒரு பார்த்தா சம்பந்தம் இல்லை கயிற்றில் பாம்பு தெரிகிறது இந்த கயிற்ற்றில் பாம்பு தெரிகிறது என்பது எப்படி சொல்லும் போது ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு ஆனால் உண்மையிலே பார்த்தா சம்பந்தம் இல்லை கயிறுக்கும் பாம்புக்கும் சம்மந்தம் இல்லை அது போலியா பொய்யா தெரியுது இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றான் பிரம்மத்தில் இந்த உலகம் இருக்கிறதுன்னு சொல்றான் ஆனால் உண்மையிலே இருக்கானே இல்லை சம்மந்தம் இல்லை ஆனால் கண்ணுக்கு காட்சிக்கு தெரிகிறது காட்சிக்கு தெரிகிறத காமிச்சு இது பொய்யான சம்பந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இந் இப்படி ஒரு சம்பந்தம் இருக்குது மற்ற சம்பந்தமெல்லாம் பிரச்சனை தான் மற்ற சம்பந்தம் எது சொன்னாலும் அங்கே ஒன்றுமே விளக்க முடியாது சம்பந்தம்னாலே ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் இல்லாத ஒரே சம்பந்தம் இது தான் எது இது சம்பந்தம் பண்ணுறான் திருமணம் முடிக்கிறதே சம்மந்தி மூணு முடிச்ச போட்டு மூவாயிரம் முடித்த போட்டுறோம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போகும் இங்கே இருக்கக்கூடிய சம்பந்தம் ஒரே ஒரு சம்பந்தம் ஒண்ண உண்மையா இருக்கு ஒண்ணு பொ காமிச்சு இது சம்பந்தப்படுத்திருக்கு சொல்லி உண்மையிலே சம்பந்தம் நீக்கிறது சத்தியமித்தியா சம்பந்தம் இந்த ஒரு சம்பந்தத்தை வைத்து பிரம்மத்திடம் போக முடியும் அப்படிங்கிறார் பிரேச என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த சம்பந்தத்தை சொல்லி விளக்கிட்டு இந்த சம்பந்தம் இல்லையு சொல்லுவாங்க கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு விஷயம் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் பாம்புன்னு ஒருத்தன் சொல்கிறான் கயிறை பார்த்துட்டு கயிறு கிடக்கு பாம்புன்னு ஒருத்தர் சொல்கிறார் ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அது கயிறு பாம்பு இல்லை கயிறுதேன்னு புரிஞ்சுக்கிட்டார் கயிறு இல்லை பாம்புதான்னு புரிஞ்சிட்டார் இவருக்கு வந்து என்ன சொல்லணும்னா அது கை அது வந்து பாம்பு இல்லைன்னு சொல்லணும் அவருக்கு கயிறு தானே சொன்னார்ன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒன்றும் புரியாது எப்பா கயிறு தான்ப்பான்னு சொன்னா அவனுக்கு கயிறுனா வேற கயிறு இருக்குப்பான்னு சொல்கிறாரு வேற இடத்துல கயிறு இருக்கான்னு தேடுவான் அப்போ இவர் எப்படி வளர்க்கணும்னா அந்த முதல்ல இது கயிறு தான்னு தெரிஞ்சவர் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய இந்த பாம்பு அப்போ சம்பந்தத்தை சொல்றாரு இவருக்கு அது பாம்பு இல்லைன்னு தெரியும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய இந்த பாம்பு அப்படின்னு இவர் ஏற்றுக்கிட்டு சொல்றாரு அது பாம்பு அல்ல கயிறுதான் புரியுதா சொல்லி அந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது நீ பார்த்து கொண்டிருக்கிறாய இந்த உலகம் இந்த உடல் இந்த மனம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய இந்த உடலும் உள்ளமும் இது உண்மையிலேயே உடலும் அல்ல உள்ளமுல்ல பிரம்மன் தான் இது ஒரு அத்தியாச சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கு பொய்யா இருக்க சம்பந்தமாக இருக்குது அதை சொல்லிவிட்டு நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி அத்தியாரோப அபவாத ஜானம் சொன்னார் இது இதை போன வகுப்புல பார்த்து முடிச்சான் அடுத்து ஐம்பத்தி ரெண்டுல அதை இன்னும் கொஞ்சம் விளக்கிற அசம்ஸ்பிராத்ம வஸ்துனி விகல்பத்வ லட்சிய சம்பந்தாத்தியாஸ்து கல்பிதாக அம்ப்லட்ச க இங்கே பிரம்மத்தின் லட்சணத்தை முதல் வரியில் சொல்கிறார் ரெண்டாவது வரியில் இந்த அத்தியாரோப அபவாத நியாயத்தை சொல்லி அதை விளக்கிறார் ஏற்றுவித்து நீக்குதல் இந்த சம்பந்தம் சொன்ன பார்த்தீங்களா அது எப்படிப்பட்ட சம்பந்தம்னு விளக்கிறார் அதாவது பிரம்மத்திடம் வேற்றுமைகள் இருக்கிறது வேற்றுமை இல்லை உலகம் இருக்கிறது உலகம் இல்லை பிரிவுகள் இருக்கிறது பிரிவுகள் இல்லை இப்படி ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டுமே பொய்யுங்கிறார் இந்த ரெண்டுமே சம்பந்தப்படாத பிரம்மன் அப்படிங்கிறார் எப்படின்னு பார்க்க போறேன் நம்ம இந்த வேற்றுமை என்பதும் வேற்றுமை இல்லை என்பதும் லட்சணையால் இதை போதிக்கக்கூடியது என்பதும் கற்பிக்கப்பட்டவை தான் ரெண்டுமே கற்பிக்கப்பட்டவைதான் உண்மையில் இல்லை அப்படிங்கிறார் முதல்ல இந்த வேற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்வது பிறகு குணத்தோடு அதை விளக்கலான்னு சொல்கிறது லட்சணையால் விளக்கலான்னு சொல்கிறதுலாம் அத்தியாரோபம் பிறகு அதெல்லாம் கற்பனைன்னு சொல்லும்போது நீக்கிறார் எப்படின்னு உலகத்தை பார்க்கலாம் அதாவது இந்த உலகம் பிரம்மத்திடம் இருக்கிறது பிரம்மனிடமிருந்து வந்ததுன்னு ஒரு உபனிஷத்தை ஒரு இடத்துல சொல்லுது அப்புறம் அதே உபநிஷத்தை என்ன சொல்லுது இந்த உலகம் வேற்றுமைகள் உலகமற்றதுன்னு சொல்லுது இந்த உலகத்தோடு சம்பந்தம் உள்ளதுன்னு சொல்லுது அப்படி சொல்லும் பொழுது அந்த சம்பந்தம் என்பது ஒன்று சத்தியம் மித்தியா சம்பந்தமாக சொல்லுது சம்பந்தம் இல்லாததுன்னு சொல்லும்போது இந்த சத்தியமித்யா சம்பந்தத்தை விட தவிர வேற எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது இந்த விளக்கம் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டுமே சொல்ல முடியாத பிரம்மன்ங்கிறார் அதாவது கயிற்றுக்கும் பாம்புக்கும் ஒரு கோணத்தில் பார்த்தா சம்பந்தம் இருக்கு இன்னொரு கோணத்தில் பார்த்தா ரெண்டு சேர்ந்தா இருக்குது சம்பந்தமே கிடையாது அது ஒரு தோற்றமாக தெரிஞ்சிருக்கு இந்த அத்தியாசம் அதிஷ்டான சம்பளத்தத்தில் எந்த குறையுமே வராது இந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது இந்த உலகம் இருக்கிறதுன்னு ஒரு லட்சணம் சொல்லுது பிரம்மத்திடம் இந்த உலகம் பிரம்மத்திடம் இல்லை என்று ஒரு லட்சணம் சொல்லுது இது ரெண்டியுமே சொல்ல முடியாத பிரம்மத்திடம் திருப்பி சொல்கிறார் அவர் எப்படியெல்லாம் வார்த்தைகள்னு இது கொஞ்சம் குழப்புறது மாதிரி இருக்கும் ஆனால் புரிஞ்சிடும் அதே விஷயம் கொஞ்சம் கேட்க கேட்க புரியல சுருக்கமாக சொல்லியிருக்காரு பின்னாடி வர்ற அத்தியாயங்கள் நிறையா விளக்க போகிறார் பார்ப்போம் இப்போ முதல்ல என்ன சொல்கிறோம் பிரம்மன் உலகமாக இருக்கிறது இந்த உலகம் காரியமாக வந்திருக்கிறது இந்த உலகத்திற்கு காரணமாக பிரம்மன் இருக்கிறதுன்னு சொல்கிறார் காரிய காரண சம்பந்தத்தை சொல்கிறோம் இப்படி உலகத்தை இருக்குதுன்னு சொல்லி வளர்க்கறது இருப்பதை சொல்லி விளக்குவது ஒரு அம்சம் இல்லாததை சொல்லி விளக்கு விளக்குவது ஒரு அம்சம் இருக்குது இப்போ அஞ்சு பேர் வர்றாங்க அஞ்சு பேரில் ஒருத்தர் மட்டும் கண்ணாடி போட்டு தொப்பி போட்டு வர்றார் அப்போ என்ன சொல்லுவான் அந்த கண்ணாடி தொப்பி போட்டவரை அலையுங்கள் கூப்பிடுங்கள்னு சொல்லலாம் அவருக்கு அங்கே என்ன சொல்கிறாங்க ஒரு இருக்கிறத வச்சு அவரை அடையாளங்கள் நம்ம என்ன இருக்கோ நாலஞ்சு பேர் வர்றாங்க எல்லாம் பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்காங்க ஒருத்தர் மட்டும் வேஷ்டி கட்டியிருக்காரு அந்த வேஷ்டி கட்டியவரை அழகுங்கள்னு சொல்லுவோம் பப்ளிகேஷன் சென்னையில் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பேண்ட்டு ஷர்ட்டை எல்லாம் போட்டு டையர்லாம் கட்டிய வேறு வருவாங்க நான் மட்டும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டை போட்டு தான் போவேன் என்ன அடையாளம் சொல்லுவாங்க தெரியுங்களா எல்லாம் அந்த பேண்ட்டு ஷர்ட்டை போட்டுவிடம் அந்த வேஷ்டி ஷர்ட்டையோடு ஒருத்தர் வருவார் அந்த பப்ளிகேஷன் அடையாளமே என்னன்னா அந்த வேஸ்டி செட்டை இருக்கிறத சொல்லி அடைய காமிக்கு அடையாளம் சொல்கிறேன் பிறகு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லாததை சொல்லி நம்ம அடையாளம் சொல்றது உண்டு அது எப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் கொடை பிடிச்சிட்டு வர்றாங்க ஒருத்தர் மட்டும் கொடை இல்லாமல் வர்றாரு அந்த கொடை இல்லாதவங்களை கூப்பிடு இல்லாதத சொல்லி சொல்லுவோம் எல்லாரும் இருக்காங்க எனக்கு மட்டும் முடியல இந்த மொட்டை போட்டவரை கூப்பிடுங்க இந்த முடி இல்லாதவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம் திருப்பதில் சொல்ல முடியாது அந்த வார்த்தையை திருப்பதி போய் மொட்டை ஒரு இடத்துல முடி இல்லாத கூப்பிடுங்கன்னா எல்லோரும் வந்துருவாங்க அங்கே சொல்ல முடியுமா இருக்கிறத சொல்லி ஒரு அடையாளம் சொல்லலாம் இல்லாததை சொல்லி அடையாளம் சொல்லலாம் இது ரெண்டுமே உண்டு ஆனால் ரெண்டுக்கும் ஆதாரமாக ஒன்று வேணும் முடி இல்லாதவரை கூப்பிடுதுன்னு சொல்லலாம் முடி இருக்கவரை கூப்பிடுதுன்னு சொல்லலாம் இது ரெண்டையும் சொல்கிறது தலை வேணுமோ இல்லை தலை சொல்ல முடியாது நம்முடைய சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பிரம்மத்திடம் தோன்றியது சொல்லுது மாண்டிக உபனிஷத் ஏழாவது மந்திரம் பிரபஞ்சோப சமக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அதில் நாந்த பிரக்கியம் நகிஷ்பிரக்கியம் அப்படின்ற ஒரு மந்திரம் அதில் சொல்லுது எல்லாம் இந்த உலகம் எங்கு இல்லை பிரபஞ்சோபசமகங்கு இந்த பிரபஞ்சம் எங்கு இல்லையோ அது பிரம்மன் விளக்கு இந்த பிரபஞ்சம் எங்கு இல்லையோ அது பிரம்மன் அதில் ஒரு வாழ்க்கையை வரும் அயம் ஆத்மா பிரம்ம அயம் ஆத்மா சதுஷ்பாத் அந்த ஆத்மா நான்கு பாதங்களை உடையதுன்னு சொல்லுது பிறகு பிரபஞ்சோபசமம் இந்த உலகமே அற்றதுன்னு சொல்லுது அதே உபனிஷத்தில் மாண்டிக உபனிஷத்து ஏழாவது மந்திரத்தில் சொல்லுது முதல் மந்திரத்தில் அயம் ஆத்மா சொல்லுது நான்கு பாதங்களை உடையது ஆத்மான்னு சொல்லுது பிறகு எதுவுமே இல்லாதது ஆத்மான்னு சொல்லுது எப்படி பாருங்க இருக்குன்னு சொல்லி வளர்க்கறது இல்லைன்னு சொல்லி வளர்க்கறது இது ரெண்டுமே இந்த சாஸ்திரத்தில் இருக்குது அதாவது ஒரு மந்திரம் இருக்குது அதாவது நிர்வாண சட்கம் ஒரு சங்கராச்சாரியார் எழுதுனது இந்த ஆரம்பத்தில் நிறைய தியானம் இதெல்லாம் பண்ணும் ஒரு வகையில் என்னென்னா பிரம்மனுடைய லட்சணத்தை சொல்லுவான் பிரம்மம் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் சத்தியமானது பிரம்மன் பிறகு அசத்தியம் அசத் அசத்தியம் அல்லாதது பிரம்மன் சொல்லலாம் சித்வரூபம் பிர பிரமன் ஜடம் அல்லாதது பிரம்மன் சொல்லலாம் ஆனந்தம் நிறைவானது பிரம்மன் அப்படின்னு சொல்லலாம் குறைவில்லாதது பிரம்மன்னு சொல்லலாம் இப்படி ரெண்டும் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் கேட்கலாம் அதாவது நான் சாமிகிட்ட கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறையா ஜபமெல்லாம் பண்ண சொன்னார் நிறையா ஜபம் பண்ணி தத்துவம் எல்லாம் கொஞ்சம் நல்லா அவர்கிட்ட கேள்விக்கு நிறையா கேட்பேன் என்ற குருநாத கேட்கும்போது புரிஞ்ச பிறகு பிறகு கொஞ்சம் ஞான நிஷ்டை அதுக்காக கொஞ்சம் வேணும்னு சொன்னோன்னா எனக்கு உட்காந்து ஒரு இந்த நிர்வாண ஷட்குன்னு எழுதி கொடுத்தார் மனோபுத் யகங்கார சித்தானி நாகம் சொல்லி அதை தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் அதில் பார்த்தீங்கன்னா மனோபுத் யகங்ஸ் அந்த பாடலில் சொல்கிறேன் கேளுங்கள் எப்படியெல்லாம் வார்த்தைகள் வருதுன்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மனோபுத் யகங்கார சித்தானி நாகம் நஜஸ்ரோத்ர சிக்வேன நச்சக்கரான நேத்திரே நஜவியோம பூமிர்ண தேஜோன வாயுகு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் மனம் புத்தி அகங்காரம் நான் இந்திரியங்கள் நான் இல்லை இந்த பஞ்சபூதங்கள் நான் இல்லை பிற யார் நான் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அந்த ஆனந்தமயமான சித்ஷு ரூபமான மங்கள ரூபமானவனே நான் அடுத்து பாருங்கள் நச்சப்பிராண சம்யோன வைப்பஞ்ச வாயுகு நவாசப்த தாதுர்ண நவாபஞ்ச கோஷகர் இந்த பஞ்ச பிராணம் நான் கிடையாது பஞ்ச வாயு நான் கிடையாது பஞ்ச கோஷம் நான் கிடையாது இந்த உடம்புல ஏழு அம்சம் இருக்கான் மேல்தோல் அடித்தோல் சத ரத்தம் எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லி ஏழு அதெல்லாம் நான் இல்லைன்ட்டேன் மஜ்ஜை வரைக்கும் போய் இது நான் அல்ல நாவாக் பாணி பாதம்ன சோபஸ்த பாயுங்கு கர்மேந்திரியங்கள் நான் அல்ல அப்புறம் யார் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் எல்லாம் நான் அல்ல அல்லன்னு விளக்குறது தத்துவத்தை அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு நமேத்வேஷ ராகவுன மேலோப மோகவும் மதோனைவ மேனைவ மாசரிய பாவக ந தர்மோன சார்த்தோன காமோன மோக்ஷக்சிதானந்தூப சிவோகம் சிவோகம் இங்க பாருங்க எனக்கு விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது அகங்காரமும் இல்லை ஆணவமும் இல்லை புருஷார்த்தம் மனிதனுடைய லட்சியம் என்ன தர்ம அர்த்த காம மோட்சம் எந்த லட்சியம் எனக்கு இல்லை நான்கு விதமான லட்சியம் இல்லைங்கிறார் பிறகு ந புண்ணியம்னா பாபம்னா சௌக்கியம் ந மந்திரோன தீர்த்தம்னா வேதான யக்ஞாகா அகம் போஜனம் நைவ போட்சியம்னா போக்தா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் புண்ணியமும் கிடையாது பாபமும் கிடையாதுங்கிறார் எப்படி பாருங்கள் என்னுடைய ஆத்மா பிரம்மனுக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை இதெல்லாம் சொல்ல முடியுமா புண்ணியத்துக்காகத்தே அலையிறா சுகமும் இல்ல துக்கமும் இல்ல எனக்கு மந்திரமும் கிடையாது வேதமும் கிடையாது யாகமும் கிடையாது எப்படி போய் இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் பாருங்க யோசிச்சு பாருங்க கடைசி இன்னொரு வார்த்தை சொல்றாரு நிருத்தியூர்ன சங்கான மேஜாதி பேதக பிதானைவ மேனைவ மாதான ஜென்ம ந பந்த்ரம் பந்தூர்ன மித்ரம்ன குரு நைவ குரு சொல்லி கொடுக்குறாரு என்ன சொல்றாரு ஆனால் குருவும் கிடையாது சிஷியனும் கிடையாது கிடையாது குருவே என்ன சொல்கிறாரு குருவும் இல்லை சிஷியனும் இல்லை அதெல்லாம் சொல்ல முடியுமா இந்த பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்கிறாரு அவனுடைய சொரூபத்தை சொல்றாரு அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ விபித்வாச்ச சர்வத்திர சர்வேந்திரியானாம் நச்சாசங்கதம் நைவ முக்திர்ன பந்தக சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் விகல்பம் இல்லாதவன் நான் உருவமற்றவன் நான் எங்கும் வியாபித்திருப்பவன் எதோடும் சம்பந்தப்படாதவன் நான் பந்தப்பட்டதும் இல்லை முக்தி அடைந்ததும் இல்லைங்கிறார் எந்த வார்த்தையும் சொல்ல முடியத சொல்றேன்னு சொன்னால் இந்த சுலோகத்தில் என்ன சொல்றாருன்னா சம்பந்தம் உள்ளது சம்பந்தம் இல்லாதது என்ற இரண்டையும் சொல்ல முடியாத பிரம்மண்டர் சம்பந்தம் உடையது என்று சொல்லும் பொழுது சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இருந்தாதேன் சம்பந்தம் இல்லைங்கிற வார்த்தை பயன்படுத்தணும் முதல்ல சம்பந்தம் உள்ளதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான் பிறகு அந்த சம்பந்தம் பொய்யின்னு சொல்லியாச்சுன்னா அந்த சம்பந்தம் இல்லைங்கிற வார்த்தையும் கூட பயனற்று போயிடும் அப்போ அன்னைக்கு சொன்னேன்ல அத்வைதம் அது மட்டுமே இருக்குங்கிற வார்த்தை சொல்றான் ஏன் சொல்றான் ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டுங்கிறது இல்லை வேணா அது மட்டுமே இருக்குங்கிற வார்த்தை தேவையா அந்த வார்த்தைக்கே அங்கே பயன் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த லட்சணம் சொல்ல முடியாது அத்வைதிற லட்சணம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை புரிஞ்சு புரிகிறது வரைக்கும் சொல்கிறோம் புரிஞ்ச பிறகு அந்த வார்த்தை கூட பயனற்று போகணும் இது ரொம்ப ஷட்டில் பாயிண்ட்டு புரிகிற அளவுக்கு பாருங்கள் ஏன்னா இந்த சுலகம் அப்படித்தான் வருது இதற்கு மேலே வளர்க்கவும் முடியாது அதனால் இது என்ன சொல்கிறாருன்னு முதல்ல ஏற்றுவித்து பிறகு நீக்குகிறார் அதாவது பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் பாம்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கும் கயிறு ஆதாரமாக இருக்கணும் ஆனால் பாம்பு இருக்குது பாம்பு இல்லைங்கிறது ரெண்டு சம்பந்தமுமே கயிறில் கிடையாது விளக்கிறதுக்காக சொல்கிறான் பாம்பு இருக்குதுன்னு பொய்யா சொல்கிறான் அப்புறம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அது கயிறு கயிறாக இருக்குது அவ்வளோதான் இங்கே சத்தியமித்தியா சம்பந்தம் பாம்பே பொய்யின்னு சொல்லியாச்சு பரு பா கயிறிலிருந்து பாம்பு வந்திருக்கு கயிறு காரணம் பாம்பு வந்து காரியம் காரணம் கயிறுன்னு சொல்கிறான் இந்த பாம்புங்கிறது வரவே இல்லைன்னா அந்த கயிறு காரணம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா சொல்ல அவச காரணம் பொ காரணம் என்ற லட்சம் சொன்ன பொ பிரியம் இந்த உலகம் இருக்குன்னு சொல்லும் போது காரியம் சொல்றோம் இந்த உலகம் பொய்யை பொய்யான சம்பந்தம் நிரூபட்சம் பண்ணியாச்சுன்னா காரணம்ங்கிற தன்மை அங்க சொல்ல முடியாது காரியம் இருந்தால் தானே காரணம் காரியமே இல்லைன்னா காரணம் சொல்லணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறார் அதனால் என்ன சொல்கிறாருன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது இந்த உதாரணத்தை ஓரளவுக்குத்தையும் புரிஞ்சுக்கிறணும் கயிறு பாம்பு பானை மண் காணல் நீர் இதெல்லாம் ரொம்ப டீப்பாக ஒரு புரிகிறது வரைக்கும் இந்த உதாரணத்தை வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்கள் பானையை பார்க்குறோம் பானையில் உண்மையிலே மண்ணு தான் இருக்குதுன்னு இது பானை எல்லாம் மண்ணு தான்னு தெரிஞ்ச பிறகு பானைங்கிறது நம்மளுக்கு போகுதா பானை காட்சியிலே இருக்கும் பயன்பாட்டிலே இருக்கும் அறிவுல மட்டும் போயிருக்கும் பயன்பாட்டில் இருக்கும் காட்சியில் இருக்கும் இந்த உலகம் அப்படித்தான் பொய்யன்னு தெரிஞ்சாலும் கூட காட்சியில இருக்கு காட்சியில் இருக்கு பயன்பாட்டில் இருக்குன்னு அறிவுல இது உண்மையிலே பிரம்மன் இருக்கும் கயிறு பாம்புல அப்படி இல்லை கயிறு பாம்புல பாத்தீங்கன்னா பாம்புன்னு தெரிஞ்சவனுக்கு அங்க பாம்புங்கிற காட்சியே இல்லை கயிறுதான் இருக்கும் பாம்பு காட்சியை விட்டே ஓடி போயிடும் ஆனா தெரியாதவனுக்கு பாம்பு காட்சியில் தெரியும் அதே மாதிரி காணல் நீர் இருக்குது காணல் நீரை பார்க்குறோம் இங்கேருந்து பார்த்துட்டு போகிறோம் நீராத்திரும் அங்கே போய் நேரம் பார்த்துடுறோம் பார்த்த பிறகு என்னாது இப்போ காணல் நீர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு திருப்பி வந்துடுறோம் திருப்பி காட்சியில் அங்கே காணல் நீர் தெரியும் அந்த அறிவு என்ன சொல்லலாம் முதல்ல அது உண்மையுன்னு நம்பிச்சு ரெண்டாவது காட்சியில் தெரிஞ்சாலும் பொயின்னு சொல்லணும் எந்தளவுக்கு அந்த உதாரணத்தை பயன்படுத்தணும் இது மூணு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில் சில இடங்கள் இதை சொல்லணும் சில இடங்கள் அதை சொல்லியிருக்கு உதாரணத்தை நாம் வந்து பண்ணணும் இது பண்ணணும் அதாவது அறிவுஸ்வரூபம் என்று சொல்வதற்கு காரணம் அறியாமை இருப்பதால் அறியாமை என்பது உண்மையில் இல்லை என்றால் அந்த சித் சொரூபம் அறிவு சொரூபம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜடமான வஸ்து இருப்பதால் தான் அதை அறிவு சொரூபம் என்று சொல்லுகின்றோம் அத்வைதம் என்று சொல்ல காரணம் துவைதம் இருப்பதால் தான் துவைதம் இல்லை என்றால் அத்வைதம் என்ற வார்த்தையும் பயனற்றது அனந்தம் வரையறை அற்றது அப்படிங்கிறோம் வரையறைக்கு உட்பட்டு நிறைய பார்க்கறதுனால அந்த வரையறை அற்றது என்ற வார்த்தையை சொல்கிறேன் அந்த வரையறைக்கு உட்பட்டது பொயின்னு சொல்லும்போது அனந்தங்கிற வார்த்தையும் கூட நாங்கள் பயனற்று போய்விடும் அப்படிங்கிறார் அதனால என்ன சொல்கிறார்னு சொன்னால் எப்படி சொன்னாலும் அத்தியாரோபம் செஞ்சு அதை நீக்க அபவாதம் பண்ணிடுறோம் அதெல்லாம் ஏற்றுக்கிறோம் நீக்கிட்றோம் அதில் உண்மையான சம்பந்தம் என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறார் அதாவது ஒரு பாட்டிலு ஒரு குரு என்ன பண்ணுறார சிஷியர்களை சோதிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாட்டில் வச்சுருந்தார் அவங்க தூரத்தில் ஒரு டேபிள் மேலே அந்த பா பாட்டில் பெருசு இது இது வாசு இது வாய் மட்டும் சின்னது அதுக்குள்ளே ஒரு அன்னப்பறவை இருந்திருக்கு அந்த பாட்டிலுக்குள்ளே சிஷியர்கள்லாம் கூப்பிட்டு பாட்டிலுக்குள்ளே என்ன தெரியிருந்தார் அன்னப்பறவை இருக்குதுன்னு நாங்கள் சரி இந்த அன்னப்பறவையை வெளியே எடுக்கணும் பறவையை கொல்லக்கூடாது பாட்டிலை உழையக்கூடாது சின்ன வாய் எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டுருக்கார் அதை எப்படி எடுக்க முடியும் பாட்டிலுக்குள்ளே பெரிய அன்னப்பறவை இருக்குது வாயு மட்டுக்கான இருக்குது வா பறவையும் கொல்லக்கூடாது பாட்டிலையும் உடையக்கூடாது எல்லாம் அப்படியே யோசிச்சுருக்காங்க அது எப்படின்ட்டு ஒரு விஷயம் கேட்டான்னா நீங்கள் வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறத பதில் சொல்லுங்கள் அது நான் எடுக்கிறேன்னு நானே எப்படி உள்ளே போட்டீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டுருக்கேன் அந்த பறவையை எப்படி உள்ளே போட்டிங்க அதை சொல்லுங்கள் நான் எடுத்துறேன்னு இருக்கேன் இவர் என்ன சொன்னார் நான் உள்ளே போடலேன்னு நிறேன் நான் எடுத்துகிட்டேன்னு உள்ள போடல பறவை எடுத்துட்டேன் உண்மையில அங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த பெரிய தூரத்தில் வச்சிருக்காரு பாட்டு அண்ணா பறவை வச்சிருக்காரு அது பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது வெளியிருந்து பார்த்தான் அப்ப உண்மையிலே உள்ள போல காட்சிக்கு தெரியுது பொய்யா இருக்கு தோன்றுச்சுன்னு சொல்றது வரைக்கும் தான் நாம உண்மையா நம்ப தோன்றவே இல்லைன்னு சொல்லும் போது பொய்யா போயிருது உள்ளே போலையே போன்றவே இல்லையே நிறுவனம் பண்ணுறாங்க அப்படி சொல்லும் பொழுது காரண காரியம்ங்கிறது இல்லாமல் போயிருந்தது சம்பந்தம் உடையது சம்பந்தம் இல்லாதது வேற்றுமையுடையது வேற்றுமை இல்லாதது உலகம் இருக்கிறது உலகம் இல்லை என்று இரண்டும் சொல்ல முடியாத பிரம்மன் அப்படின்ட்டார் அதுக்கு லட்சணம் சொல்லும்போது அத்தியாரோப அபவாத ஜானம் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது வளையல் கம்மல் செயின் வச்சுக்கிறோமே தங்கத்திலிருந்து வளையல் கம்மல் செயின் வந்திருக்கு புரியுதுங்களா தங்கத்திலிருந்து வந்திருக்கு வளையல் என்ன சொல்லுதுன்னா வளையலாக இருக்கின்ற நான் உண்மையில் வளையல் அல்ல தங்கம் தான் சொல்லுது இந்த வளையலே சொல்லுது வளையலாக இருக்கின்ற நான் உண்மையில் வளையல் அல்ல தங்கம் ஒரு கம்மல் அதே மாதிரி சொல்லுது கம்மலாக இருக்கின்ற நான் கம்மல் அல்ல இனிமேல் கரெக்டு தான் சொல்கிறது அலையாக இருக்கின்ற நான் உண்மையில் அலையல்ல நீர் தான் அப்படின்னு சொல்கிறது இந்த வேற்றுமையை சொல்லி பிறகு என்ன பண்ணுறோம் அது இல்லை அந்த அது அல்ல அப்படின்னு சொல்லி நீக்கிறோம் இப்போ இந்த நகை தங்கம் தங்கத்தோட இந்த செயின் இந்த செயின்கிறது சம்பந்தம் உடையதா ஒரு கேள்வி கேட்க வச்சுக்கிறோன்னு சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லை அதாவது செயின் வேற தங்கம் வேறையா இல்லை செயினும் தங்கமும் ஒன்று தானா நம்ம என்ன சொல்லுவோம் செயினும் தங்கம் ஒன்று பொதுவாக சொல்லிடுவோம் இல்லை நான் சொல்கிறேன் கேள்வி கேட்குறேன் பாருங்கள் சொல்ல முடியாது எப்படின்னா செயினும் தங்கமும் வேற வேறேன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கங்களேன் வேறு வேற இல்லை ஒன்றுன்னு சொன்னால் இல்லை ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் எல்லாரும் கேட்டால் ஒன்றுன்னு சொல்லிடுவாங்க முதல்ல ஒன்றுன்னு சொல்லுவோம் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன் செயினை தட்டி செயின் உடச்சு ஒரு கட்டி ஆய்க்கிற இல்லாட்டி உரிக்கி கட்டி ஆய்க்கிற இப்போ என்ன இருக்கு தங்கம் இருக்கு செயின் என்னாச்சு அழிஞ்சி போச்சு செயின் இருக்கா இல்லை செயினும் தங்கம் ஒன்றுன்னு சொன்னால் செயின் அழியும் போது தங்கம் அழியணும்ல வேறு கை இந்த கை காலு உடம்பு நானும் ஒன்றுன்னா இந்த உடம்பு போது கைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடணும்ல ரெண்டும் ஒன்றுண்ணா ரெண்டு ஒன்றுன்னு அழியணும்ல செயின் அழியும் போது தங்க அழியுதா இப்போ எப்படி ஒன்றுன்னு சொல்கிறீங்க செயின் மட்டும்தான் அழிஞ்சிருக்கு தங்க அழியலையே அப்போ ஒன்றுன்னு சொல்ல முடியாது இல்லை அப்ப நான் வேறு வேறேன்னு சொல்கிறேன் தங்க வேற அதுவும் ஒன்றால் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் அப்போ நாகக்கடைக்கு போகிறான் ஒரு கம்மல் எவ்வளோன்னு கேட்குறோம் ஐம்பது நேரம் சொல்கிறான் ஒரு செயின் எவ்வளோன்னு கேட்குறோம் ஒரு லட்சம்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி நீ செயினுக்கு தான் விலை சொன்னேன் கம்மலுக்கு தான் நீ அதை வச்சுக்க எனக்கு தங்கத்தை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு கொடுக்க முடியுமா இப்ப ரெண்டு பேர் இருக்கான் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க இப்ப அவன் வேற வேறனா அவனை விட்டு நீ மட்டும் வந்துருவம்ல பிரிச்சிட முடியும் வேற பிரிச்சிடலாம் செயின் வேற தங்கம் வேற பிரிக்க முடியுதா இங்க சொன்னா ஒன்னு அழியும் போது அழியணுமே அது அழியலையா அப்ப ரெண்டும் சொல்ல முடியலையே ஆனா அங்க பொய்யா இருக்கிறது அழியுது உண்மையா இருக்கிறது அழியலை புரியுதா விளக்கிறதுக்காக சொல்கிறமே ஒழிய ரெண்டுமே கடைசியில் அங்கே சொல்ல முடியாதபடி இருக்கிறது இந்த சுலோகம் ஐம்பத்தி ரெண்டில் இதே கருத்து இதை ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் பார்த்துடலாம் வாஜி மோஸ்ட்ல விகல்பிளவுகள் அல்லது வேற்றுமைகள் இருக்கிறது என்பதனாலும் விகல்பன்னா வேற்றுமைகள் பிளவுகள் இருக்கிறது என்பதனாலும் யாம் தத் அபாவாப்யாம் அந்த வேற்றுமைகள் இல்லை என்பதனாலும் தத்துனா அந்த வேற்றுமைகள் அபாவாபியம்னா இல்லை என்பதனாலும் அசம் ஸ்பிருஷ்டக தொடர்பு அற்ற பாதிக்கப்படாத ஆத்ம வஸ்துனி ஆத்மாவாகிற வஸ்துவில் இந்த ஆத்மாவில் வேற்றுமை இருக்கிறது வேற்றுமை இல்லை என்பதனாலும் தொடர்பற்ற அல்லது பாதிக்கப்படாத ஆத்மாவிடத்தில் விகல்பி தத்துவ ரெண்டாவது வரி விகல்பி தத்துவன்னா பிளவு அல்லது வேற்றுமை என்பதுவும் லட்சியத்துவ இந்த ஆத்மா லட்சணையால் போதிக்கப்படுவது என்பதும் லட்சியத்துவன்னா லட்சணையால் நம்ம போதித்தோம் இதெல்லாம் பார்த்து நம்ம விளக்கமெல்லாம் சொன்னோம் போதிக்கப்படுவது என்பதும் சம்பந்தாத்திய இவ்வுலகிற்கு காரணம் என்ற சம்பந்தம் முதலியவைகளும் இந்த ஆத்மகத காரணம்னு ஒரு சம்பந்தம் சொல்லியிருக்கோம் அந்த முதலியவைகளும் கல்பிதா கற்பனை செய்யப்பட்டதாகவே அஸ்து அதாவது சம்பந்தாஸ்து கல்பிதான் இருக்கு அஸ்து கல்பிதா சம்பந்தாத்திய சம்பந்தம் முதலியவைகளும் இவ்வுலகிற்கு காரணம் என்ற சம்பந்தம் முதலியவைகளும் கல்பிதா கற்பனை செய்யப்பட்டதாகவே அஸ்து இருக்கின்றது பிளவுகள் அல்லது வேற்றுமைகள் இருக்கிறது என்பதனாலும் அந்த வேற்றுமைகள் இல்லை என்பதனாலும் பாதிக்கப்படாத அல்லது தொடர்பு ஆத்மாவாகின்ற வஸ்துவில் இந்த பிளவு வேற்றுமை என்பதும் லட்சணையால் போதிக்கப்படுவது என்பதும் இவ்வுலகிற்கு காரணம் என்ற சம்பந்தம் முதலியவைகளும் கற்பனை செய்யப்பட்டதாகவே இருக்கின்றது நீ என்ன சொன்னால் அது கற்பனை தான் உண்மையான சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது இந்த சுலோகத்தில் சொல்கிறாரு அடுத்து ஐம்பத்தி மூணு அங்கே இதுவரைக்கும் பார்த்த ஸ்ரவணம் மனநத்துக்கு பொதுவான லட்சணத்தை சொல்லி ஐம்பத்தி மூணுலேருந்து நிதித்தியாசனத்தை ஆரம்பிக்கப்படுறாரு ஸ்லோகம் ஐம்பத்தி படிக்கலாம் அந்த ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சம்ஸ்கிருதம் தமிழ் சேர்ந்து இருக்கிறதுல தமிழில் வந்து ஈத்தியம் இருக்குது தமிழ் மட்டும் இருக்கிறது கரெக்ஷன் கிடையாது சம்ஸ்கிருதமும் தமிழ் சேர்ந்து இருக்கிற ஸ்லோ புக்கில் தமிழில் ஈத்தியம் இருக்கு பார்த்தீங்களா அது யுத்தம் யாவை எடுத்துகிட்டு தா போட்டுக்கிறோம் யுத்தம்னு சேர்த்து வெறும் தமிழாக இருக்கிறது ஒரு கரெக்ஷன் இல்லை அணுசன்வணம் புக்கிதம் அணுசந்தானம் யுக்தியா சம்பாவித அணுசந்த இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் சிரவணத்தினுடைய லட்சணம் இரண்டாவது வரியில் மனநத்தினுடைய லட்சணம் நாம் சிரவணம் மனநம் ரெண்டையும் பார்த்துட்டோம் இது ரெண்டுக்கும் என்ன லட்சணங்கிறத சுருக்கமாக சொல்கிறாரு பிறகு அடுத்து ஐம்பத்தி மூணுலேருந்து நிதித்தியாசனத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்குறார் பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம்னா சிரவணம்னா அது நேரடியான பொருள் காதில் கேட்குறதுக்கு பெருசிரவணம்னு பேர் ஆனால் வேதாந்தத்தில் என்ன பொருள்னு சொன்னால் உபனிஷதங்களில் வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை புரியும் வரை கேட்பது சிரவணம் புரிகிற வரைக்கும் கேட்கணும் அந்த புரிஞ்சிருச்சுன்னா சிரவணங்கிற டாபிக் முடிஞ்சு நம்ம சிரவணங்கிற சாதனம் முடிஞ்சுன்னு அர்த்தம் அதாவது சாஸ்திரம் நீ அதுவாக இருக்கிறாயின்னு சொல்லுது நான் பிரம்மனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் எதுன்னா கருவி எதுனா வேதம்தான் அந்த பிரமாண வாக்கியம் புரியும் வரை கேட்பது சிரவணம் அதாவது பிரமாண அசம்பாவனா அசம்பாவணனா அந்த பிரமாண வாக்கியத்தை சாஸ்திர வாக்கியத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு தடை அந்த தடை நீங்கும் வரை நாம் சாஸ்திர விஷயங்களை குரு மூலமாக கேட்பதற்கு பெயர் சிரவணம் அந்த தடை நீங்கணும் ியாமல் இருக்கிறது என்ற தடை நீங்க வேண்டும் அது வரை கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறார் பிறகு பிரமேய அசம்பாவனா நாம் எந்த பொருளை பற்றி விசாரம் பண்றோம் ஆத்மா பிரம்மனை பற்றி அது பொருள் அதுல சந்தேகம் வந்துடும் நிறையா அதில் தான் நிறைய சந்தேகமே வருது அதை நீக்கிறது வரைக்கும் செய்கின்ற சாதனைக்கு பேர் மனநம் பிரமேய அசம்பாவனா பிரமேயத்தில் அறிய நாம் அறிந்து கொண்ட பொருளில் இருக்கக்கூடிய தடை சந்தேகத்தை நீக்குவது மனநம் அதாவது தத்துவமசீகிற மகாவாக்கியம் இருக்குது சச்சிதானந்த ஸ்வரூபம் நான்னு சொல்கிறோம் நான் பூரணமானவன் சொல்கிறோம் அகம்பிரம்மாசி சொல்கிறோம் இதெல்லாம் வேதாந்தத்தில் அந்த சாஸ்திரத்தில் கேட்டுக்கிறோம் கேட்டால் ஒரு சப்தம் கேட்டிருக்கு அவ்வளோவுதான் அதனுடைய உண்மையான பொருளை புரிவது வரைக்கும் நாம் நல்லா கேட்டிருப்போம் ஆனால் விஷயம் புரிஞ்சுருக்காது புரிகிறது வரைக்கும் கேட்குறது சிரவணம் அந்த புதுசாக ஒரு அறிவு கிடைக்கணும் அந்த அறிவு கிடைப்பது வரைக்கும் சிரவணம் அந்த அறிவு கிடைச்சால்தான் அந்த வாக்கியத்துக்கே பொருள் இருக்குது அது வரைக்கும் அது வெறும் சப்தமாகத்தே இருக்கும் இப்போ கண் இருக்குது கண் வந்து ஒரு எழுத்தை பார்க்குத பார்க்குது இதை பார்த்துட்டு எழுத்தெல்லாம் படிக்குது தெரிஞ்சுக்கிறது இப்போ கண் இந்த எழுத்துக்கு பிரமாணம்னு சொல்கிறோம் இந்த எழுத்தை புரிந்து கண் கருவி பிரெஞ்சு மொழியில் எழுதியிருக்கு நான் அப்பையும் பார்க்குறேன் எதார்த்து ஏதோ கோடு போட்டிருக்குன்னு தெரியும் ஏதா புரியுமா அப்போ அங்கே கண்ணு பிரமாணம் இல்லை பிரெஞ்சு மொழியை தெரிஞ்சு அதை படித்து அந்த மொழியை படிக்கிறது வரைக்கும் வந்தா தான் அப்போ கண்ணு பிரமாணமாகும் வேதாந்த சாஸ்திரத்தில் எத்தனையோ வார்த்தைகள் சொல்லியிருக்கு அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இரு நானே கடவுள்னு ஒரு சினிமா படம் கூட வந்துச்சு நான் கடவுள்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்புறம் எடுத்து ஒரு பாருங்க அந்த அகம் பிரம்மாஷமிங்கிற படத்து பேரே வச்சுருக்காரு அது பார்க்குறவங்களுக்கு யாரும் புரியாது சினிமா பார்த்தவங்களுக்கு யாருக்கும் புரியாது அந்த ஹியூரோவை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த இருக்க சன்னியாசி அகம் பிரம்மாஷமின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்பார் அவருக்கு புரிஞ்சுருக்கு பார்க்குறவங்க நம்மளுக்கு புரிஞ்சுருக்கா புரியாது அதை புரியறது வரைக்கும் அது வெறும் சப்தந்தான் அது அது வந்து அது புரிஞ்சிச்சுன்னா அது பிரம்மா இப்போ எம்எஸ்சி மேத்ஸ் படிக்கணும் பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவனுக்கு எம்எஸ்சி மேத்ஸு பிரமாணம் புரிய ஆரம்பிச்சிடும் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு எம்எஸ்சி மேட்ச்சில் உட்காறான் அப்போ எம்எஸ்சி மேத்ஸினுடைய தத்துவம்லாம் விளங்க ஆரம்பிச்சிடும் அவனுக்கு அழகாக புரிஞ்சிடும் அப்போ எம்எஸ்சி மேத்ஸு அவனுக்கு அந்த பு தன்மை அந்த பிறகு அது பொருளை விளைக்கிறோம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எம்எஸ்சி மேட்ச்சில் ஒருத்த உட்காரான் அது வெறும் சப்தமாக தான் இருக்குது சொல்லிக்கிட்டு இருக்காரு கூடை போடுறாரு அதை போடுறாரு என்னமோ பண்ணுறாரு எழுதிக்கிட்டு இருக்காரு ஒன்றும் அது பிரமாணமே இல்லை அது எந்த அறிவியும் கொடுக்காது தகுதியோட போகும் பொழுது அது பிரமாணம் ஆகிறார்கள் புரிகிறது வரைக்கும் இப்போ சின்ன வயசில் நம்ம மனப்பாடம் பண்ணுறோம் எத்தனையோ அறத்தான் வருவதே இன்பம் நன்றி மறப்பது நன்றன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் திருக்குறள் மனப்பாடம் பண்ணியாச்சு குழந்தைக்கு இதெல்லாம் புரியுமா அன்புனா என்னான்னு தெரியுமா நன்றி மறக்கிறதுன்னு என்னன்னு தெரியுமா அறத்தான் வருவ தர்மம்னா என்னான்னு தெரியுமா சின்ன குழந்தை ரெண்டாவது முன்னாள் படிக்கிறவங்களும் மனப்பாடம் பண்ணிருச்சு வெறும் சப்தம் உள்ளே போயிருக்கு அவ்வளவு தான் ஆனால் வயசான பிறகு வயது வந்த பிறகு அதனுடைய பொருள் விளங்கிடும் அப்போத்தான் அந்த குரல் வந்து அவனுக்கு கருவியாக இருக்குது அது வரைக்கும் அது சும்மா சப்தமாக உள்ளே போயிருக்கு வேத பாராயணம் பண்ணுவாங்க வேதப்பாட சிலையில் நிறைய மனப்பாடம் அது வெறும் பாராயணம் தான் பாராயணம் பண்ணுவாங்க தத்துவம் புரியாது அது சரவணம் கிடையாது அதை கேட்டு அர்த்தத்தை புரிஞ்சிக்கிறது வரைக்கும் தான் அதாவது இந்த புரிகிறதுக்கு என்ன பண்ணுறோம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் கர்மயோகம் பண்ணணும் நாம் செய்கின்ற செயலை முறைப்படி இறை வழிபாட்டுடன் கர்மயோகமாக செய்தால் இதை புரிகிறதுக்கு நம்மளுக்கு தகுதி வரும்னு பார்த்தோம் பூஜை ஜபம் தியானம் உபாசனைகள்லாம் செஞ்சால் தகுதி வரும்னு பார்த்தோம் இதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு வந்தால் புரியும் பண்ணலை நான் எதுவும் கர்மயோகம் பண்ணலை சிரவணம் பண்ணலை ஜபம் பண்ணலை தியானம் பண்ணலை ஒன்றுமே பண்ணலை வந்து கேட்குறேன் அப்பயும் புரியுங்கிறார் எப்ப புரியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்க அதுவே ஒரு தகுதியை கொடுத்துருமா கேட்க கேட்க ஏன்னு சொன்னா இப்ப இங்க வந்து உக்காந்துருக்கோம் இதுவே ஒரு தவம் புரியுதோ புரியலையோ ஒரு மூணு மணி நேரம் டிவி பார்க்காம வந்து உக்காந்துட்டோமா இல்லையா அப்ப ஒரு தகுதியை கொடுக்குமா இல்லையா புரியுதோ புரியலையோ மூணு மணி நேரம் வீட்டில் டிவி பார்க்கல வீட்டு விவகாரம் பண்ணலை ஏதோ கோயிலில் வந்து உட்காந்துருக்கும் ஏதோ சத்தம் விழுது அப்படி கூட வச்சுக்குருவோமே இதுவே என்னாகாமல் நாளாக நாளாக புரிகிற சக்தியை கொடுத்துருந்தோம் இதுவும் தகுதியை கொடுத்து பிறகு அந்த சிரவணம் அந்த பிரமாணத்தை புரிய வைக்கும் அப்படிங்கிறார் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்குல ஆனால் இந்த வேதாந்த விஷயம் புரிவதற்கு குருவின் துணை கட்டாயம் வேணும் சாஸ்திரத்தின் துணையும் கட்டாயம் வேணும் இது சிரவணம் பிறகு பிரமேய அசம்பாவனா நாம் அறிந்து கொண்ட பொருளில் வரக்கூடிய சந்தேகங்களை நீக்குவது மனநம் நாம் பெற்ற அறிவில் நிறைய சந்தேகம் வரும் அதை நிவர்த்தி பண்ணுவது ஷிரவணம் மனநம் அதாவது நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் உடல் கிடையாது நான் மனம் கிடையாது நான் புத்தி கிடையாது இதை புரிஞ்சுக்கிற முடியும் இதை கூட குழப்பாமல் எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம் நானும் நீங்களும் ஒன்றுன்னா அது எப்படி சொல்ல முடியும் நானும் கடவுள் ஒண்ணுன்னா எப்படி சொல்ல முடியுமா இங்கதான் குழப்பம் வரும் இங்கதான் நிறைய குழப்பம் எத்தனையோ மதங்கள் தோன்றுவதற்கு காரணமே இதுதான் பிரம்மன் சச்சிதானந்த ஸ்வரூப் எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆனா அவர் சிவன் மட்டும்தான் சச்சிதானந்த ஸ்வர்பு இவர் விஷ்ணு மட்டும்தான் சச்சிதானந்த நான் மட்டும்தான் சச்சிதானந்த ஸ்வரூபம் குழப்பமே அங்கதான் வரும் எல்லாம் ஒண்ணுங்கும் போது ஏத்துக்கிற மனசே வராது அனுபவத்திலையும் இல்லை அறிவுல தான் ஏற்றுக்கிற முடியும் அனுபவத்துலேயும் இல்லை அதனால சந்தேகத்தை கிளப்பிடுவாங்க அந்த சந்தேகம் நீங்கும் வரை செய்கின்ற சாதனைக்கு பெயர் மனநம் இப்போ அது சொல்லு அறத்தான் வருவதே என்பான்னு படித்தார் தர்ம தர்மப்படி வாழ்ந்தா சந்தோஷமாக வாழலாம் இப்போ ஒரு வயசாயிருச்சு ஆமாம் தர்மம்னா என்ன உண்மையிலே தர்மப்படி வாழ்ந்தவங்கலாம் நிறைய சொல்லி அதெல்லாம் பண்ணி புரிஞ்சிக்கிட்டார் அறிவு வந்தாச்சு அறிவு வந்த பிறகு ஒருத்தர் என்ன சொல்றது அப்பா தர்மப்படி வாழ்ந்தாத்த சந்தோஷமாக இருக்க முடியுமா யார் சொன்னது தர்மப்படி வாழ்ந்தால் சந்தோஷம் இருக்கவே முடியாது உலகத்தில் பாரு அக்ரவம் பண்ணுறது நல்லா வாழ்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுவார் சந்தேகம் வந்துருமா வராதா அதுக்கு உதாரணம் வேறு சொல்லிடுவார் ஹரிச்சந்திரனை சொல்லுவார் அது என்ன கஷ்டப்பட்டேன் சத்தியம் பேசி நீ அப்படி பேசன்னு நினைக்கிறியா உனக்கு தேவையான் இருவார் பாரதியாரெல்லாம் நல்லாத்தான் தர்மப்படி வாழ்ந்த எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா அவர் கஷ்டப்பட்டார்னு யார் சொன்னால் சாகரம் போது வாடா காளா உன்னை காளால் எட்டி உதைக்கிறேன்னு யாரால் தைரியமாக சொல்ல முடியும் இனிமேலே கஷ்டப்பட்டால் சொல்ல முடியுமா அவர் மரண தருவாயில் அப்படி சொல்கிறார் காளா வாடா உன்னை காளால் எட்டி உதைக்கிறேங்கிற எவ்வளோ போல்த்து பாருங்கள் இனிமேலே கஷ்டப்பட்டாரா ஆனால் என்ன பண்ணுவாங்க தர்மப்படி இப்படிலாம் வாழ்ந்து தியாகம் பண்ணி வாழ்ந்தால் நீ உனக்கு ரொம்ப கஷ்டம் வந்து குலைச்சு விட்டுருவான் இப்போ தந்தேன் வந்துடும் தர்மப்படி வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவான் அப்போ என்ன பண்ண பிறகாதர் விசாரணை பண்ணி இல்லை சுகங்கிறது எங்கே இருக்கு பொருள கிடையாது எத்தனை கோடிக்கணக்கான சொத்துகள் இருந்து வசதிகள் இருந்து பதவிகள் இருந்து கஷ்டப்படுறவங்க எத்தனை பேரை பார்க்கணும் சொல்ல முடியாது கண் கூட பார்க்கலாம் அவ்வளவு இருக்க சொல்ல முடியாது அதனால அதை புரிஞ்சு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவது மனநம் இந்த நிறைய மதங்கள்ன்ற ஸ்தூலை உடம்புதான் ஆத்மாங்குது மனசுதான் ஆத்மாங்குது எல்லாம் என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் நீக்குவது மனநம் அப்படிங்கிறார் மீண்டும் மீண்டும் சிந்தித்து நீக்குவது மனநம் இதற்கு உதாரணம் சொல்கிறேன் புரியும் செல்ஃபோனே உதாரணம் வச்சுக்கலாம் ஒரு செல்ஃபோன் வாங்கணும் என்ன பண்ணுற ஏற்கனவே ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு அது எதுவும் சரியில்லை ஒருத்தர் சொல்கிறாரு இந்த ஐஃபோன் வாங்குங்க நல்லாயிருக்குன்னு சொல்கிறாரு அதில் என்னென்ன ஆப்ஷன்ட் இருக்குன்னு கேட்குறேன் நீ வச்சிருக்க ஃபோனில் அதெல்லாம் இல்லை இதில் உழவு அப்படி இருக்குது இப்படி அதெல்லாம் பண்ண முடியுமா இப்படி பண்ண முடியுமான்னு அறிவு வந்தாச்சு அந்த ஃபோனை பற்றி தெளிவு அறிவு வந்தாச்சு அறிவு தெளிவாக இருக்குது வாங்கிட்டேன் இது சிரவணம் கேட்டாச்சு வாங்கியாச்சு அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் பயன்படுத்தும்போது பார்த்தா அந்த பழைய பயன்படுத்த சரியாக தெரியலை என்ன சொன்னாலும் கூட அது சரியாக தெரியலை குழப்பை நூறுத்துட்டேக்கேன் இததுக்கு வாங்கினேன் இது தேவையா உனக்கு இவ்வளோ ரூபா போட்டு வாங்கணும்னு சாதாரண ஒரு ஃபோன் அந்த ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சாம்சங்கில் சாதாரண ஃபோன் வாங்கியிருந்தாலே போதுமே அதில் இதெல்லாம் இருக்கே இதுக்கு போட்டு இவ்வளோ இன்னொருத்த குழப்பி விட்டுறது அப்போ இது அதுக்கு வாங்கணும் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துடும் பிறகு என்ன பண்ணுவான் ஒருத்தரை கேட்டு அதை நோண்டிக்கிட்டே இருக்கிறது புது ஃபோன் வாங்கினா அவர் ரெண்டு நாளைக்கு வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டோம் பார்த்துருங்களா இல்லையா திருப்பி அதை போட்டோ நோண்டிக்கிட்டு அப்போ தான் இந்த குழந்தைக்கு தெரிகிறது நம்மளுக்கு தெரியாதுரியுமா செல்ஃபோனில் சின்ன அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு தெரியிற விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது காரணம் தெரியுமா அது ஃபுல்லாக அங்கேயே போட்டு எப்படியோ போய் கண்டுபிடிச்சது இதுக்கு எப்படி இவ்வளோ புத்திசாலி தர தெரியாது பிறகு என்ன பண்ணுவான் இல்லை அவரு நம்ம குழப்பி விட்டது போய் இந்த ஐஃபோன்ல அந்த ஃபோனை நிறைய ஆப்ஷன் உண்மையிலே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சந்தேகத்தில் நீக்கிறது மனநம் சரி பண்ணியாச்சு திருப்பி என்ன ஒன்றும் தெரியுமா கொஞ்சம் நாளைக்கு அந்த பழைய ஃபோன் ஞாபகத்தில் அதே மாதிரியே போய்கிட்டே இருப்போம் இல்லை ஒரு மெசேஜ் இதில் வேறு மெத்தேட் இருக்கும் ஈஸியான மெத்தட் இருக்கும் அந்த ஈஸியான மெத்தடை கடைப்பிடிக்க மாட்டான் அந்த பழைய ஃபோன் மெத்தடை கடைப்பிடிப்போம் இது விபரீத பாவனை இது போகிறதுக்கு நிதி தியாசனங்கிற ஒரு சாதனம் வந்து அடுத்த சுலகத்தில் வருது அப்போ ஒரு அறிவை பெறுவது சிரவணம் அந்த அறிவை யாராவது குழப்பி சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை நீக்குகின்ற சாதனை மனநம் நான் ஆத்மா நான் பிரம்மஸ்வரூபம் நான் அழியாதவன் நான் பூரணமானவன் என்ற அறிவை பெறுவது சிரவணம் இந்த அறிவில் சந்தேகம் வந்தால் இல்லையே எனக்கு அனுபவத்தில் அப்படி இல்லையே அனுபவம் வித்தியாசமாக இருக்கே அனுபவத்தில் நான் அழிகிறது மாதிரி இருக்கனு சொல்லி சந்தேகம் வரும் பொழுது அல்லது வேறு ஒருவர் வந்து அந்த சந்தேகத்தை கிளப்பும் பொழுது அதை நிவர்த்தி பண்ணுவது மனநம் இதில் வந்து குரு சாஸ்திரம் நம்ம கூட பயில் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த சக மாணவர்கள் நம்ம பாதி முயற்சி வேணும் சிரவணத்துல குருவும் சாஸ்திரமும் தான் கட்டாயம் அவர் தான் நம்மளுக்கு விளக்க முடியும் அறிவை கொடுக்க முடியும் நம்மளுடைய புரிஞ்சுக்கிறது மட்டும் நம்ம பெரும்பாலும் அவருடைய பங்கு தான் குரு சாஸ்திர பங்கு இந்த மனநத்துல நம்ம பங்கு இருக்கு அவங்க பங்கு இருக்கு அது பாதி இது பாதி இது ரெண்டும் நிவர்த்தி நிவர்த்தி அடுத்து நிதித்தியாசனம்ங்கிற சாதனைக்கு போக வேண்டும் சூரியன் சுற்றவில்லை பூமிதான் சுற்றுகிறது என்ற அறிவு வந்தாச்சு அறிவு இருக்கா இல்லையா எல்லாருக்கான் அந்த அறிவு இருக்கா இல்லையா இருக்கு அனுபவிக்க முடியுமா பூமி சுற்றுறதை நீ நேரடியாக பார்க்க முடியுமா அனுபவிக்க முடியுமா அனுபவத்தில் அப்படியே அசையாமல் ஒரு செகண்டுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம்மா நம்ம சொல்கிறாங்க அப்படி அனுபவத்தில் அசையாமல் நிற்குத ஆனால் அனுபவத்தில் நம்ம ஏற்றுக்கிறோமா இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கிறவே இல்லையா நம்ம பூமி சுற்று நம்புறமே ஏன்னா விஞ்ஞானம் விளைக்கிறது காரில் போகிறோம் மரம் போகுது நிற்கிற மரம் போகிறது மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நம்ம அதெல்லாம் உதாரணமாகலாம் சொல்லி குழந்தை வயசுலேயே விளக்கிறாங்க அப்போ அறிவில் என்ன பண்ணுது சூரியன்தே நிற்குது பூமி சுற்றுதுங்கிறது உண்மை ஆனால் சூரியன் உண்மையிலே நகலையங்கிறத அறிவில் வந்துடுது வருதா இல்லைங்களா அனுபவத்தில் சிலதெல்லாம் பார்த்தா உண்மையாக இருக்கும் ஆனால் அது உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பொய்யா இந்த அறிவு வந்துடுது திருப்பி யாராவது குழப்பி விட்டுலாம் அந்த குழப்பத்தெல்லாம் நீக்கி ஆனால் நேரடியாக பார்த்துட்டே நீக்குவேன்னா எந்த ஜென்மத்திலேயே நடக்காது நான் பூமி சுத்துறதை நேராக பார்க்கணும்னு சொன்னா நீங்கள் விண்வெளியில் போய் பார்த்தா கூட சுத்துறது தெரியாது ஏன்னா அதனுடைய உருவம் பெருசு நம்ம உருவம் சின்னது சந்திரன் சுத்திக்கிட்டு இல்லையா தன்னைத்தானே சுற்றுறது அது மாசத்துக்குள்ளோட தன்னைத்தானே சுற்றுது பூமியும் சுற்றுது நகழ்ற இங்கிட்டு மாதிரி தெரியாது பூமி சுற்றுறதுனால அது தன்னைத்தானே சுற்றுறதுன்னு நமக்கு தெரியுதா இங்கே இருந்தான் தனியாக தானே வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி பூமியை விட்டு தனியாக போய் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியும் அனுபவத்தில் பார்க்கவே முடியாது ஆனால் அறிவினால் தெளிவாக புரிந்து முடியும் நான் அழியாதவன் மாறாதவன் இந்த உடம்பும் மனமும் எனக்கு வந்துள்ளது இது போய்விடும் ஆதாரமாக நான் இருக்கின்ற தத்துவமான நான் என்றும் அழிய மாட்டேன் மாறமாட்டேன்கிறது தெளிவாக புரிஞ்சு அந்த சந்தேகமெல்லாம் நீக்கிறது வரைக்கும் மனநம் அடுத்து நிதித்யாசனம் அதில் என்னன்னு சொன்னால் அதில் நம்ம முயற்சி தான் அதிகமாக தேவை இருக்கும் அதை அடுத்த ஸ்லோகத்தில் வந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வளர்க்கிறாரு இது ஐம்பத்தி மூணாக பார்த்துடலாம் அர்த்தம் பார்த்துடலாம் இதில் சிரவண மன்னனத்தை நிறைவு பண்ணுறாரு அவ்வளவுதான் யுத்தம் வாக்கியை ததர்த்தா தத் அர்த்தா அதை பிரித்தம்னா யுத்தம்னா இவ்விதத்தில் இதுவரைக்கும் சொன்ன விதத்தில் வாக்கியகை மகா வாக்கியத்தின் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை எடுத்துட்டு இதுவரைக்கும் விசாரம் பண்ண அந்த வாக்கியத்தின் துணை கொண்டு ததர்த்தா அப்படின்னு இருக்கு ததர்த்தா தத் அர்த்தா அந்த மகா வாக்கியத்தின் அர்த்தத்தை வெறும் வாக்கியம் கிடையாது அகம்பிரம்மாசிங்கிற வாக்கியத்தை மட்டும் இது பண்ணுறது இல்லை அதனுடைய பொருளை அர்த்தத்தை அனுசந்தானம் மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் சிரவணம் பவேத் சிரவணம் ஆகின்றது சில பேர் சொல்லிக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மா அர்த்தம் புரியாம சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை மீண்டும் மீண்டும் சொல்றேன்னு சொல்லி வெறும் அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா நான் எப்படி பிரம்மனாக இருக்கேன் அந்த அறிவோட சொல்லண அது சிரவணம் மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் சிரவணம் பிறகு யுக்தியா ரெண்டாவது பேர் இல்லை யுக்தியான்னா அறிவினால் யுக்தியினால் சம்பவி சம்பவி தத்துவ சம்பாவிதத்வ சம்பாவிதத்துவன்னா அந்த சிரவணத்தில் புரிந்து கொண்ட விஷயத்தை அது உண்மையிலேயே சம்பவிக்கும் அது நடக்கும் என்பதை அனுசந்தானம் மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் இங்கே அனுசந்தானம் எதுவோ அது மனநம் ஆகின்றது புரிஞ்சுக்கொள்வது வரைக்கும் கேட்கறது சிரவணம் புரிஞ்ச பிறகு இது உண்மையிலே இருக்குது இதில் சந்தேகமே இல்லைங்கிறது வரைக்கும் அதை திருப்பி திருப்பி கேட்குறது மனநம் அடுத்து நிதித்யாசனம் அது என்னன்னா விபரீத பாவனை முதல்ல பார்த்தோம்ல அதாவது பிரமேய அசம்பாவனா பிரமான அசம்பாவனான்னு பார்த்தோம் இன்னொன்னு விபரீத பாவனை அச விபரீத பாவனான் இருக்கு அது நிதித்தியாசனத்துலதே போகும் இது எப்படின்னு சொன்னா இந்த சுலோகத்துல நிதித்தியாசனம்ங்கிற கருத்தை தெளிவாக விளக்குறாரு இதுல இருந்து கொஞ்சம் அப்படியே விலகி கொண்டு போகிறார் சிரவணம் மனநத்தில் பெற்ற அறிவை எப்பொழுதும் இருக்கச் செய்வது நிதித்தியாசனம் இந்த வேதாந்தத்தில் மூணு சாதனை இருக்குது சிரவணம் மனநம் நிதித்தியாசம் அறிவை பெறுவது சிரவணம் அறிவில் வந்த சந்தேகத்தை நீக்குவது மனநம் இந்த அறிவை பெற்று சந்தேகம் நீக்கியால் நீக்கி விட்டாலும் கூட நம்மட் இருக்கக்கூடிய பழைய பழக்க தோஷம் போகாது நான் அழியாதவங்கிற அறிவு வந்தாச்சு ஆனால் என்ன பண்ணுறோம் நான் அழிஞ்சு போகிறேன்னு பயத்தோடு தான் நம்ம மருந்துக்கிட்டு இருக்கோம் இது எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் வந்த பாவனை இது போகாது இதை நீக்குவதற்கு ஒரு சாதனை நிதித்தியாசனம்னு சொல்கிறார் சிரவணத்தில் வந்து குருவையும் சாஸ்திரத்தையும் முழுவையாக சார்ந்துருக்கணும் மனநத்தில் நம்மளுடைய முயற்சி பாதி குருவினுடைய முயற்சி பாதி ஆனால் நிதித்தியாசனத்தில் முழு முயற்சி நம்மகிட்டத்தே இருக்குது இது நம்ம கையில் தான் அதாவது உலகத்தில் எனக்கு அதிருப்தி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு உலகத்தில் அதிருப்தியாக இருக்குது இந்த உலகம் என்னை கஷ்டப்படுத்துது அப்படின்னு ஒருத்தன் சொல்லி அந்த அதிருப்தியை நீக்குவதற்கும் உலகத்தில் இருக்கிற கஷ்டத்தை நீக்குவதற்கும் வெளியே முயற்சி பண்ணுறான்னு வச்சுருக்கேங்க வேதாந்த ஒத்துகிறே வரலேங்கிற வெளியே முயற்சி பண்ணுறது ஓரளவுத்தே நடக்கும் இந்த வெளியே இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கிறது அதிருப்தியை நீக்கிறது வெளியே நீக்கிறது ஒரு லிமிட்டு தான் முழுசை என்னைக்கு அதை நீக்கவே முடியாதுன்னு எப்போ புரியுதோ அப்போத்தான் வரோம் இது நாம் அதே நம்ம மனசத்தை மாத்தணுமே ஒழிய அதை மாற்றுறதுக்கு நம்ம கையில் கிடையாது மழை பெய்கிறத நிப் மழை பெய்யுது போய் ஆகணும் மழையை ஒன்றால் நிற்பாட்டவே முடியாது உடையத்தையும் பிடிக்கலாம் கொடை பிடிக்கிறது நம்ம கையில் இருக்குது மலையை நிற்பாட்டுறது நம்ம கையில் இல்லை உலகத்தை முழுசை மாற்றுறது நம்ம கையில் பச்சை கண்ணாடி உதாரணம் சொல்லியிருக்கோமா இல்லையா ஒருத்தர் எல்லாத்தையும் நீ பச்சையாக பார்க்குறேன்னு சொல்லிட்டார் ஒரு வைத்தியர் கண்ணில் உலகம் பூரா நீ என்னப்பா வீடு பூரா பச்சை பயின்னு அடிச்சிட்டான் வீடு பூரா பச்சை பயன் அடிச்சிட்டான் பொருள் எல்லாம் பச்சையா வாங்கி வச்சிட்டான் அது சொன்னவர் வந்து கேட்கிறாரு என்ன பச்சையா வச்சிருக்க நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் பச்சையா பார்க்க சொல்லி சரி வெளியே போன ஆகாசத்தை பச்சையா மாத்திருவியான்னு கேட்டார் மத்த வீடெல்லாம் பெயின் அடிச்சு நீ மாத்திருவியா உன்னால முடியுமா ஒரு கண்ணாடி பச்சை கண்ணாடியை போட்டுக்க எல்லாம் பச்சையா தெரிஞ்சிட்டு போகுதுன்னு ஓம் மனசை மாத்திட்டா எல்லாம் சரியாயிருக்கும் இங்க நிதித்தியாசனத்துல நம்ம மனசை மாத்திர வேலை நம்ம கையில்தே முயற்சி இருக்குது வேறு ஆயிலிட்ட முயற்சி இல்லை அங்கே குரு சாஸ்திரமெல்லாம் வேணும் இங்கே முழுமையாக நம்ம நிதித்தியாசனத்தில் எப்படி விபரீத பாவனை வரும்னு சொன்னால் பொதுவாக ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு பிறகு அது அது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒருத்தர பழகிற அவர் நல்லவர் நினச்சி நான் பழகிக்கிட்டு இருக்கேன் நல்லா பழகிக்கிட்டு இருக்கும் ஒருத்தர் ஒரு என்ன நீ அவர் தெரியாமல் பழகிக்கிட்டு இருக்க அவர் மோசமான ஆல்பான்னு சொல்லி விட்டார் ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு சில காதலன் சொல்லிட்டா இருக்கும் அப்படியா இருக்கும் நம்பிக்கை வரலை பிறகு என்ன பண்ணுறோம் கொஞ்சம் விலகுறான் இருந்தாலும் அந்த அவருக்கு அந்த பாவனை இருக்குவாருங்க பழைய பாவனை போகாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் உடனே கட் பண்ண முடியாது உடனே கட் பண்ண அவர் என்ன நடப்பாரோ எதுன்னு நடப்பாரோ அப்படின்னு பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவான் அப்படியே விலகி வருவோம் அப்படி முடியுது அப்படி பழைய வாசனைகள்லேருந்து உடனே விலகி வர முடியலை அது என்ன பண்ணும் இதுக்குன்னு ஒரு தனி எஃபெக்ட் தனி முயற்சி பண்ணுனா இந்த பழைய வாசனையிலிருந்து நாம் விலகி வர முடியும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி கெட்டவர் எடுத்துக்கலாம் கெட்டவர் நினைச்சி பழைய இருக்கான் நல்லவருன்னு தெரிஞ்சு போச்சு இன்னொருத்தர் சொல்லிட்டாரு அந்த கெட்டவருங்கிற அப்படி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ அதுக்கு இந்த நிதித்தியாசனம்ங்கிற சாதனை பண்ணலாம் அதாவது பொதுவாக இதில் என்ன கருத்து பார்க்க போகிறோம்னா நிதித்தியாசனம் எதற்காக செய்ய வேண்டும் இது ஒரு தியானம் தான் நிதித்தியாசனங்கிறது ஒரு தியானம் தான் அது விபரீத பாவனை போவதற்காக செய்ய வேண்டும்ன்னு சொல்கிறாங்க பொதுவாக அல்லது நாம் ஞானம் அடைஞ்சாச்சு இந்த ஞானத்தினுடைய பலன் கிடைக்கல எனக்கு அறிவு இருக்குது எல்லாம் நான் ஆத்மாங்கிற அறிவு இருக்குது அழியாதங்கிற அறிவு இருக்குது ஆனால் எதா வந்து பயந்து ஓடுறனே எனக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு அபயங்கிற எண்ணமே இல்லையே பயம் தானே ஜாஸ்தியா இருக்கு அழிஞ்சு போவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேனே நான் ஆனந்த ஸ்வரூபம்னு எனக்கு புரியுது எல்லாம் விளைக்கிட்டேங்க எங்க பிரியம் இருக்கோ அங்கு ஆனந்தம் எங்கு ஆனந்தம் இருக்கோ அங்கு பிரியம் ஏற்கனவே பஞ்சாயசியில பார்த்தோம் அதெல்லாம் புரியுது ஆனா துக்கப்பட்டுக்கிட்டுதானே இருக்கேன் நானு அப்ப இதெல்லாம் எப்படின்னா விபரீத பழைய எத்தனையோ ஜென்மாந்திரங்கள் வாசனை விபரீத பாவனை பழைய வாசனைகள் இது நீங்குவதற்காகவும் பெற்றானத்தின் பலனை பெறுவதற்காகவும் இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்ய சரி விபரீத பாவனையும் சொல்கிறீங்களே அது என்ன அப்படின்னா அது என்னான்னு பார்க்கணும் அது என் விளக்குவோம் பிறகு விபரீத பாவனையிலையும் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு விதம் இருக்குங்கிறார் ரெண்டு விதமான விபரீத பாவனை சில அது எப்படி போக்கிறது நிதித்தியாசனத்தின் மூலமாக போக்கணும் ரெண்டு விபரீத பாவனை இருக்கிறனால ரெண்டு நிதித்தியாசனமும் சொல்கிறார் இதெல்லாம் தனித்தனியாக முதல்ல சுருக்கமாக சொல்கிறேன் பிறகு விரிவாக விளக்கம் பார்க்க போகிறோம் பிறகு அந்த நிதித்தியாசனத்தை எப்படி செய்து இந்த விபரீத பாவனையை நீக்குவது யாருக்கு நிதித்தியாசனம் தேவை யாருக்கு நிதித்தியாசனம் தேவையில்லை அஞ்சு கருத்து இருக்குது நிதித்தியாசனம் எதுக்கு விபரீத பாவனின்னா என்ன அந்த விபரீத பாவனையை நிதித்தியாசன் எப்படி நித்தியாசனம் செஞ்சு நீக்கிறது நாலு இந்த நிதித்தியாசனம் யாருக்கு தேவை அஞ்சு யாருக்கு தேவை இல்லை இதை பார்க்கணும் இப்போ இப்போ நிதித்தியாசனம் எதற்கு அப்படின்றான் அதாவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் சாதனை பண்ணி கொஞ்சம் சாதனை பண்ணி இந்த வேதாந்தே வந்துட்டார் அதில் புத்தி கூர்மையும் இருக்குது ஆர்வம் இருக்குது வந்த உடனே புரிஞ்சு போச்சு விஷயம் புரிஞ்சு போச்சு அதாவது புண்ணியம் ஏதோ செஞ்சுருக்காரு நல்ல குறு கிருப கிடச்சிருச்சு சாஸ்திர கிருபை கிடச்சாச்சு கடவுளுடைய கிருபையும் கிடச்சிருச்சு அதனால் சந்தேகமான சந்தேகம் இல்லாமல் உறுதியான ஞானத்தை பெற்றாச்சு ஆனால் ஒரு கிருவை இல்லாமல் போச்சு கிருபை என்ன தன்னுடைய கிருபை இல்லை அதனால் என்ன சொல்கிறதுனா தன்னுடைய கிருபை வேண்டும் அதற்காக தான் நிதித்தியாசனம் என்ற சாதனையை பண்ண வேண்டும்ங்கிறார் அதாவது இருந்தும் அறிவு வந்தும் அந்த அறிவு சரியாக பயன்படவில்லை என்றால் அந்த ஞானம் என்ன செய்ய முடியும் இருந்து என்ன பிரல்லாதுக்கிட்டே சமம் பணம் நிறைய இருக்குது வெளியே எடுக்கவே முடியலை வெளியெடுத்தால் இன்கம் டேக்ஸ் காரை வந்துடுவான் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது என்ன பிரயோஜனம் ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குது இருக்குப்பா நான் மட்டும் சொல்லி அது மாதிரி அறிவு இருக்குது ஆனால் பலன் தரலை பலனை பெறுவதற்காக இந்த நிதித்தியாசம் என்ற சாதனையை பண்ண வேண்டும் நம்மளுடைய கிருபை நம்மளுடைய முயற்சி தான் இதற்கு முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறார் அதாவது குரு சாஸ்திரம் ஈஸ்வர ஆத்ம கிருபை நாலு வேணும் இந்த ஆத்ம கிருபை நிதித்தியாசனத்துக்கு மத்த மூணும் சிரவண மனநத்துக்கு வேணுங்கிறார் அறிவை பெறுவதற்கு பிரமாணத்தின் தடையை நீக்குவதற்கு சிரவணம் பெற்ற அறிவில் அந்த பொருளில் வரக்கூடிய சந்தேகத்தை நீக்குவதற்கு மனநம் அதில் நிலை நிதித்தியாசனம் இந்த மூன்று தடைகளையும் நீக்கணும் பொதுவாக நம்ம ஒரு சாந்தி பாடம் படிப்போம் யாவும் இருக்கா உபனிஷதங்கள்லாம் படிக்கும்போது ஓம் சகனாபவது சகனஉபண்பு சகவீரியம் கரவா வகை தேஜஸ்வினாவதே தமஸ்து ஓம் சாந்தி சாந்தி சாந்திபோ எல்லா மந்திரத்திலையும் சாந்தி நம்மளோட பூர்ணமதை சொல்லும்போது வரும் சாந்தி சாந்தி சாந்தி சொல்கிற மாலைங்களா ஓம் எப்போ சொன்னாலும் இந்த மூணு சாந்தி சொல்லுவோம் அதுக்கு என்ன பொருள் தெரியுமா மூன்று விதமான தடை நீங்குவதற்கு மூன்று சாந்தியை சொல்கிறோம் என்ன தடைனா முதல்ல வந்து ஆதி தெய்வீகம் இயற்கையால் வரும் தடை இப்போ இந்த இடத்துல நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இடி மின்னலோட பயங்கர மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு பேச முடியுமா நீங்க கேட்க முடியுமா இயற்கை வந்து அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜீரோ டிகிரிக்கு மேலே குளிர் ஆயிடுச்சு கேட்க முடியுமா இல்லை ஒரு ஃபேனே ஓடல ஒரு நூற்றி பத்து டிகிரிக்கு மேல வெயில் அடிக்குது வெக்க வேர்த்து ஒழுது அப்பையும் கேட்க முடியாது இது இயற்கையால் வரக்கூடிய தடை நீங்குவதற்கு இந்த முதல் சாந்தி இது கடவுள் தான் அனுக்கிறவங்க நம்ம பண்ண முடியாது இதுக்காக அந்த சாய்ஸ் இப்படி இப்படி ஒரு தடை இருக்குது அதை சொல்லி இதுக்கு கொண்டு வரேன் நான் பிறகு ஆதி பௌதிகம் வெளியிலிருந்து வரக்கூடிய தடை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் பக்கத்து ஊரில் பயங்கரமாக ஒரு பாட்டை போட்டு ரெக்கார்டு போட்டு கட்டிட்டு இருக்காங்க இந்த பேய் கேட்குது சவுண்டு கேட்குது இது இன்னும் கொஞ்சம் சவுண்டு கூட வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது யாராவது இறந்துட்டாங்கன்னா பாட்டு போடுவாங்க ஊழருக்கு நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயில் திறக்க வருவேன் சட்டி சுட்டதடா கை விட்டதடா பெரிய சவுண்டு கேட்குறது போனால் போகட்டும் போனான் காலையில் அஞ்சு மணிக்கு புரிஞ்சுக்கிறேன்னு அப்ப என்னாச்சு இங்கே யாரோ ஒரு ஆள் ஆயிட்டாருன்னு புரிஞ்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இது பாப்புலர் அவங்களுக்கு ஓகே யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு போகணுன்னு நினச்சி கிளம்பிக்கிட்டு இருக்காரு காலையில் அஞ்சு மணிக்கு அவருக்கு இந்த சத்தம் கேட்ட எப்படின்னு நினப்பாரு ஞானம் வந்தாச்சுன்னா அதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டான் இது உண்மைதான போனால் போட்டும் போனா சட்டி சுற்றுடா நினப்போம் சாதாரண மக்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படிதான் போடுறாங்க நான் நிறைய நாள் பார்த்துட்டேன் கரெக்டா வருவார் இவர் பக்கத்தோடத்திலிருந்து என்ன இன்னைக்கு என்ன ஆச்சு உங்க ஊர்ல அப்படின்னு கேட்பேன் இன்னைக்கு ஒருத்தர் போயிட்டாரி சாமி நான் போனேன் அப்படின்னு பாருவர் ஏன்னா அந்த பாட்டு போட்டாலே அது ஆதி பௌதீகம் இப்படி வெளியே வந்து வரக்கூடிய தடை இந்த தடை நீங்குவதற்கு ரெண்டாவது சாந்தின்னு சொல்லுவாங்க பிறகு ஆத்தியாத்மிகம் இங்கன்னா ஏங்கிட்டு தடை இப்போ நான் வந்து பேசும்போது எனக்கு இரும்பலும் சளியும் பிடிச்சிக்கிட்டே இருந்திக்கிட்டே இருக்கேன் பேச முடியுமா சரி நீங்களே வந்து ஒரு காய்ச்சலோட தலைவல கேட்க முடியுமா ரெண்டுமே பண்ண முடியாது அப்போ இது மூணாவது தடை நீங்குவதற்கு மூணாவது சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிற காரணமே இயற்கையில் வந்து வர தடையை நீக்கணும் வெளியே மற்றவர்களிடமிருந்து வரக்கூடிய தடையை நீங்கணும் நம்மிடமிருந்து வரக்கூடிய தடையை நீங்கணும் அந்த வெளி அதாவது தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு உள்ள தடை நீங்க சரவணம் புரிந்து கொண்ட பொருளில் வரக்கூடிய தடை நீங்குவதற்கு மனநம் பிறகு இந்த விபரீத பாவனை அது தாங்கிட்டோம்னே வரும் தடை எங்கே இருக்காது தன்னிடமே இருக்கு தன்னிடமிருந்து வரக்கூடிய தடை நீங்குவதற்கு இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் சரி இந்த விபரீத பாவனைனா என்ன அது பார்க்கலாம் ஒரு உதாரணம் சொன்னா தான் புரியும் இப்போ நம்ம டாக்டர்கிட்ட ஒரு நோய் இருக்குன்ட்டு போறோம் அவர் செக் பண்ணுறாரு உனக்கு வந்து சக்கரை நோய் இருக்கு கொழுப்பு சத்து இருக்குது ரெண்டும் சொல்கிறார் சக்கரை நோய் இருக்கு கொழுப்பு இருக்கு என்ன ஸ்வீட்லாம் நிறையா சாப்பிடுவீங்களா ஆமாம் நான் திருநெல்வேலி அல்வான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லி கொஞ்சம் ஒரு நூறு இரநூறு கிராம சாப்பிடுவேன் பிறகு என்ன என்ன பழகம் நிறையா செ பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வடை பிடிக்கும் சொல்கிறாரு டாக்டர் என்ன சொல்கிறார் ரெண்டு உனக்கு ரொம்ப வந்துடுச்சு இந்த மருந்தை சாப்பிடு குறைஞ்சிடும் அதோட இனிமேல் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்ன பலரும் சாப்பிடக்கூடாதுனு ஒரு கண்டிஷனும் போட்டார் புரியுதான் அறிவு வந்தாச்சு நம்மளுக்கு என்ன இந்த நோய்க்கு மருந்தையும் கொடுத்துட்டார் அறிவியும் கொடுத்துட்டார் மருந்து சாப்பிட்டா போகும் ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாரு இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அம்மா எங்கே நிறையா சாப்பிட்டு பழகி போச்சு இப்போ திருநெல் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியெலாம் மேனில் வீதி வீதியாக வந்துக்கிட்டு இருக்கு சாப்பிட்டு பழகினர் என்ன பண்ணுவார் சரி டாக்டர் சொன்னார் ரெண்டு மாத்திரையும் சேர்த்து போட்டுக்கிடுவோமே ஒரு அல்வா இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோமேனு சாப்பிட்டா என்ன ஆகும் பூரி பிடிக்கும் சாப்பிடக்கூடான்னு சொல்லிட்டாரு ஒரு ஹோட்டலில் போய் முன்னாடி எடுத்து உட்காந்துருக்கு நல்லா சுட சுட பூரிய வந்து சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் அந்த பாவனை போகுமா கூடிய சீக்கிரம் அதிலருந்து விடுபட முடியாது என்ன பண்ணுவான் சாப்பிடுவோம் ஏற்கனவே ஸ்வீட் சாப்பிட்ட பழக்கத்தில் சாப்பிடுவோம் இதுதான் விபரீத பட்சம் அறிவு இருக்குது இது சாப்பிட்டா சக்கரை கூடும் அறிவு இருக்குது இது சாப்பிட்டா கொழுப்பு செத்து கொடுங்கிற அறிவு இருக்குது டாக்டர் சொல்லிட்டார் டாக்டர் குருன்னு வச்சுக்கோங்க கொடுக்குற மருந்து சாஸ்திரம்னு வச்சுக்கோங்க இந்த வேலை இருக்க விபரீத பாவனை இது நாம் பண்ணுற வேலை அது நடந்துருச்சு இது யார் வெயில் இருக்குது சாப்பிடாமல் இருக்கிறது நம்ம கையில் இருக்கு அப்படி இந்த விபரீத பாவனை போகணும்னு சொன்னால் நாம் அதுக்கு சாதனை பண்ணணும் டாக்டருங்கிறது குறுகிருபை வந்தாச்சு மருந்து சாஸ்திர கிருபை வந்தாச்சு பிறகு அதை சாப்பிடாமல் நிற்பாடுறது தன்னுடைய கிருபை வேணும் இந்த மருந்து வேலை செய்யறது கடவுளுடைய கிருபை அது ஈஸ்வர கிருபை அப்போ இது இருந்தாலும் கூட தன்னுடைய கிருபை இல்லைனா இந்த ஞானம் என்ன பண்ணுது பயன்படாமல் போய்விடுகிறது அதனால் என்ன பண்ணுறோம் இந்த விபரீத பாவனை போவதற்காக நிதித்தியாசமும் ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுருவோம் ஒரு புஸ்தகத்தை ஒரு இடத்துல நிறையா வச்சுருப்போம் இல்லை ஏதோ வீட்டில் பயன்படுத்துகிற பொருளை அஞ்சு வருஷமாக அங்கே பழகிருப்போம் அந்த இடத்துல ஒரு ஸ்விஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு ஏதோ ஒரு இடத்துல மாற்றி அந்த இடத்துல வேறு பொருளை வைக்க வேண்டியிருக்கு அதை என்ன பண்ணுவோம் நாம் தான் எடுத்துக்கொண்டு போய் இது இங்கே வச்சிடலான்னு வச்சுருவோம் நாம் வச்சோம் அங்கே வச்ச அறிவு நம்மளுக்கு இருக்குது ஆனால் மறுநாள் வந்து அந்த வைச்ச இடத்துக்காக போவோம் நாம் தானே வச்சோம் என்ன ஒன்றும் பழைய இடத்துக்கு தன் எறியாமல் போகும் கையை ஒரு நாள் ரெண்டு நாள் போகுமா ஒரு பத்து பாஞ்சு நாள் தொடர்ச்சியாக போகும் பிறகு என்ன ஒன்றும் பிறகு மாறிடும் சரி அப்படியே மாறி இருந்தாலும் கூட பாருங்கள் எப்போயாவது ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட பழைய இடத்துக்கு போகும் அந்த பாவனை உள்ளே உட்காந்துருக்கும் இதெல்லாம் விபரீத பாவனைன்னு பேர் நானே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் தேனியில் நான் நிர்வாகமெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் எப்படின்னா ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் காலையில் எட்டு மணிக்கு அந்த கோயிலுக்கு ப்ரேயர் கிளம்பும்போது எடுத்துகிட்டு பேனா வச்சு அட்டையெல்லாம் மாட்டிட்டு பேனாவை எடுத்து வைப்பேன் ஃபோன் எடுத்து வைப்பேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்புவேன் ஒரு நாள் என்ன பண்ண என்னங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஃபோனை மட்டும் காணும் அதை எடுத்து வைக்கிற பழக்கம் ரெகுலராக எடுத்து வச்சு டக்குன்னு கிளம்பிடுவேன் அது ஒரு ரெகுலர் ரொட்டீன் எனக்கு இருந்து ஃபோனை மட்டும் காணும் ஏன்னா ஃபோன் தான் நிர்வாகம் பார்க்கும்போது கட்டாயம் ஃபோன் நிறைய தேவை இருக்குது ஃபோனை தேடிக்கிட்டே இருக்கேன் எங்கே வச்சேன் சரி ஃபோன் பண்ணி இன்னொரு ஃபோனில் வச்சு ஃபோன் பண்ணி பார்த்துடலாமா அப்படினு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா கிளம்பும் போது ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு முக்கியமானால் ஃபோன் வந்துருக்கேன் ஃபோன் எடுத்து பேசிட்டேன் பேசிக்கிட்டே சட்டையை மாற்றேன் எல்லாம் மாற்றம் எல்லாம் மாட்டிட்டு அந்த ஃபோன் எடுத்து வைக்கணுங்கிற ஞாபகத்திலே ஃபோனை தேடுறேன் ஃபோன் பேசிக்கிட்டேயே ஃபோனை தேடுறேன் புது ஃபோன்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் தேடுறதே அதை என்ன ரெகுலராக நான் பழக்கம் அந்த பேச்சு ஞாபகத்தில் அந்த ஃபோனை வைக்கணுமேங்கிற எண்ணந்தே இருக்குது ஃபோன் கையில் இருக்குங்கிற எண்ணம் இல்லை இதுதான் விபரீத பாவனேங்கிறது இது சர்வசாதாரமாக நடக்கும் இது வேதாந்த விஷயத்துலேயும் நடக்கும் என்னதான் நான் ஆத்மஸ்வரூபம் அழியாதவன் பூரணமானவன் அப்படிங்கிற அறிவு வந்தாலும் அது நிற்கிறது இல்லை எத்தனை ஜென்மாந்தரங்கள் எடுத்திருக்கோம் அந்த அந்த உடல்னே நான் நினச்சி வந்திருக்கேன் இந்த ஒரு ஜென்மம் இல்லை எத்தனையோ ஜென்மாந்தரங்கள் அந்த உடல் மனசு நான்கிற புத்தியோட இருந்திருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் போகாது அதுக்காக அதுக்கு நிதித்தியாசனங்கிறது சாதனை பண்ண வேண்டும்ங்கிறது விபரீத பாவனையிலையும் ரெண்டு இருக்கு அது ரெண்டு என்னன்னு சொன்னா சாமானிய விபரீத பாவனை விசேஷமான விபரீத பாவனை சாமானிய விபரீத பாவனை எல்லாத்துக்கும் பொதுவானது இந்த நான் நினைக்கிறோம் மனசை நான் நினைக்கிறோம் இது எல்லாம் நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா இது நம்மளுக்கு ஒரு அவமானம் வருது இப்போ உடல்ல வச்சுதான் அவமானம் மனசை வச்சுதான் அவமானம் அப்ப இது வந்து அதுல வந்து மனசு பாதிக்கப்படுறது ஏன்னா உடலையும் மனசையும் நான் நினைக்கும் பொழுதே இந்த எல்லா பிரச்சனைகள் வரும் அப்படி நினைக்கிறதுனால வரக்கூடிய பாவனை இருக்கு பார்த்தீங்கன்னா இது விபரீத பாவனை எல்லாத்துக்கும் பொதுவானது உடலுக்கு ஒரு நோய் வருது அதனால் ஒரு கஷ்டம் வருது அப்போ எனக்கு எல்லாருக்கும் வர கஷ்டம் எல்லாருக்குள்ள விபரீத பாவனை உடலை நினச்சிட்டு கஷ்டப்படுற மரண பயன் எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் மரணம் வரும் இது எல்லாருக்குள்ள விபரீத பாவனை முதுமை முதுமையை கண்டு பயப்படுறது இது எல்லாேருக்கும் வர இது இது ஆனால் முதுமைங்கிறது இல்லை மரணங்கிறது இல்லை நோய்கிறது இல்லை நம்மளுக்கு ஆத்மாவுக்கு இல்லையே நம்ம படிச்சுருக்கோம் இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும் நம்ம சாமிஜி என்னுடைய குருநாத சாமிஜி வந்து உடம்பு முடியாமல் இதில் இருந்தார் கோயம்புத்தூரில் நான் கூட ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் ம இதில் ஒரு சு நினைவு சுயநிலைவே சரியாக இல்லை சுயநணிவு சரியா இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரியாக அவசரப்பட்டுகிட்டே இருக்கிறாரு இப்படியே கை காலெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறார் அவருடைய இது இதாக இருக்குது அது டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு கூட முடியாதனால கூட இருந்த ஒரு சிஷியர் வந்து என்ன கேட்டார் சாமி நீங்கள் ஆத்மஸ்வரூபத்திலே இருங்க இந்த துதையரமெல்லாம் தெரியாது நான் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கேன் இப்போயும் ஆத்மாவாக இருக்கேன் எப்பயும் ஆத்மாவாக இருக்கேன்னு சொல்லி அந்த சூழலில் ஸ்ட்ராங்காக சொன்னார் எனக்கே இப்படிப்பட்ட சூழலையும் கூட நான் ஆத்மஸ்வரூபங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறாரே அப்படின்னு ஒரு தெரிஞ்சு அவருக்கு சௌரியமான பிறகு நீங்கள் இப்படி சொன்னீங்க சாமின்னு கேட்டேன் அதுக்கு அவர் இன்னொன்று சொன்னார் இதே மாதிரி சம்பவம் இன்னொரு இடத்துல நடந்திருக்கு ஒரு சாமிக்கு ரொம்ப முடியலை ஏதோ வழி ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்காரு இந்த கூட இருந்த சாமி என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் ஹெல்ப் பண்ண ஒரு சாமி நீங்கள் ஆத்மஸ்வரூபத்திலே இருங்க அந்த வழியெல்லாம் தெரியாதுன்றிருக்காரு சாமி சும்மா இருக்க மாட்டேங்களா நான் பண்ணுற அவஸ்தை எனக்குள்ள தெரியும் நீங்கள் வேறு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு இவரு சொல்லி முடிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் கழித்து அதே ப்ராப்ளம் இந்த சொன்ன சாமிக்கு வந்துருச்சு உடனே இவர் சொன்னார் சாமி ஆத்மஸ்வரூபத்தில் இருக்க வழி பெரியாது அவர் பழி வாங்கறதுக்கு வேற நேரம் இல்லையா ஏன்னா இதெல்லாம் போகாது இது காமனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விபரீத பாவனை பிறகு விசேஷமான விபரீத பாவனை ஒன்று இருக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த விபரீத பாவனை அது எப்படி இருக்கும்னு சொன்னால் அதாவது சிறு வயசில் அன்பை இழந்திருப்போம் நாம் அன்பை இழந்ததுனால அன்பு செலுத்துறதுக்கு மனசு வராது வறுமையில் வாடி இருப்போம் அதனால் இந்த பணத்தை கொடுக்குற மனசு வராது சில பேர் கொடுக்குற மனசு வராது அவமானங்களால் பாதிக்கப்பட்டு அதில் மனசு போய் எப்போயும் ஒன்றி போய் கிடைக்கும் சில பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கவங்களுக்கும் அடிமையாக இருப்போம் இந்த ஞானம் வர்றதுக்கு முன்பா முன்னாடி சிலதில் சிலதில் ரொம்ப பற்று இருக்கும் ஒரு சில விஷயங்களில் பயம் இருக்கும் ஒரு பாதுகாப்பின்மை இருக்குது இப்படி தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஒருத்தருக்கு இருக்க ப்ராப்ளம் இன்னொருத்தருக்கு இருக்காது இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் உள்ள விபரீத பாவனை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாதனை பண்ணணும் ஒருத்தருக்கு வந்து டிவி பார்த்து டிவி சீரியல் பார்த்தே அடிமையாக இருப்பார் அதில் இருந்து என்ன தான் ஞானம் வந்தாலும் சீரியல்லேருந்து வர முடியாது ஒருத்தர் சினிமாவில் அடிமை சென்னையில் சாமிட்டு ஒருத்தர் வந்து சொன்னார் நல்லா க்ளாஸ் எல்லாம் கேட்பார் டிவி ரொம்ப பார்க்குறோம் நமக்கு அடிமையாக இருக்கும் டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் என்ன பண்ணால் கதவை பூட்டி உட்காந்துட்டாரான் வீட்டில் கதவை பூட்டி அவரே சொன்னது சாமி சொன்னது கதவை பூட்டி உட்காந்துருந்துருக்காரு அந்த சீரியல் பார்த்து பழகிருக்கார்ல அதில் அடுத்து வரும் பார்த்தீங்களா இவருக்கு வந்தவொன்னே சத்தம் கேட்குது இவரால் உட்கார முடியல அந்த ஓட்டை வழியாக பார்க்குறேன் சாமி திருட்டு அந்த கதை ஓட்டருக்கு வர்றதுக்கு அது வழியாக பார்த்தாராம் ஏன்னா பார்க்க மாட்டேன்னு சபதம் என்ன உட்காந்துட்டார் பார்க்காம இருக்க முடியலை இது தனிப்பட்ட அவருக்கு மட்டும் உள்ள விபரீத பாவனை இத்தனைக்கு வளம் எல்லாம் புரியுது இவரே சொல்லியிருக்காரு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு தனியாக எஃபர்ட் எடுக்கணும் அந்த சாமானிய விபரீத பாவனைக்கு ஒரு சாதனை விசேஷமான விபரீத பாவனைக்கு ஒரு சாதனை சாமானியமான விபரீத பாவனைக்கு எப்படிங்கிறது விசேஷமான விபரீத பாவனைக்குன்னு ஒன்று இருக்குது இந்த விசேஷமான விபரீத பாவனை தான் நிறையா பேருக்கு ப்ராப்ளமே இருக்கும் அது ஏதா ஒன்று அடிமையாகி அதுலேருந்து மீளமாட்டால் முழிப்பேன் ஞானம் வந்தாலும் சென்னையில் ஒரு அம்மா சொன்னாங்க கணவர் வந்து குடித்து போட்டு டெய்லி வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்து பயங்கர லகரா பண்ணுவாடா இது ரொம்ப வருஷமாக நடந்துருக்கு அதனால் அந்த ஆறு மணி ஆச்சுன்னா வரப்போறாரு பிரச்சனை பண்ண போகிறாரு அப்படின்னு எ பதட்டமாக இருக்குமா அந்த ஒரு ஒரு ஒரு அவர் தூங்குறது வரைக்கும் அந்த பதட்டம் எழுந்துக்கிட்டே இருக்குமா கொஞ்சம் நாள் அவர் இறந்து போயிட்டார் இறந்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு அந்த ஆறு மணி ஆச்சோன்னா அந்த அம்மாவுக்கு பதற்றம் வந்துருமா பல வருஷமாக அப்படி ஒரு பழகி அந்த பதட்டம் போக மாட்டேங்குதுதான் அந்த இயல்பாக வந்துடுதான் அந்த பதட்டம் அப்போ அதை நீக்கிறதுக்கு கொஞ்சம் தனியாக கவனம் செலுத்த வேண்டியது இப்படி இந்த ஞானம் பெற்றாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் எதுலையோ ஒன்று மாட்டியிருப்போம் எதுலேயோ ஒன்று அடிமையாக இருப்போம் அதுலேருந்து நீக்குவதற்கு ஒரு நிதி வித்தியாசம் சாமான்ய விபரீத பாவனை விசேஷமான விபரீத பாவனை கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பார் குடிப்பகளை நிப்பாட்டியிருப்பார் கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கம் போகாமல் இருக்கணும் அங்கிட்டு போனார்ன்னு என்ன ஆகும் திருப்பி ஞாபகத்துக்கு வந்துடும் இப்படி இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக அது ஒரு அந்த விபரீத பாவனைக்கு ஒரு சாதனை சாமானிய விபரீத பாவனைக்கு ஒரு நித்தியாசனம் இருக்குது விசேஷமான விபரீத பாவனைக்கு ஒரு நித்தியாசனம் இருக்குது அது என்னங்கிறத அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ண முதட்சியதே பூர்ணசிய பூர்ண மாதாய சிஷ்யதே ம் ஷேஷா ஷாங்கி ஹரி ஓம் ஆதிகருநீக்கி ஜை